முஹமது பின் அபி உமாமா என்று ஒருவர் சொல்லுகின்றார் அவருடைய தந்தை சொன்னாராம் அபூசஹல் இபின் ஹனீஃப் என்பவர் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே குளித்து கொண்டிருந்தார் தண்ணீர் இருக்க தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் இருப்பது என்பது அரிதான ஒரு காலம் அது நேரம் அந்த இடம் அரபு நாடு அந்த இடத்திலே அவர் குளித்து கொண்டிருந்தார் குளிப்பதற்கானி தன்னுடைய ஜுப்பாவை கழற்றிய சட்டையை கழற்றினார் அருகிலே ஒருவர் நின்று கொண்டிருந்தார் ஆமிர புனு ரபியா என்பவர் அபூசஹல் என்பவருடைய உடலை இவர் பார்க்கின்றார் அவர் அழகான உடல் நிறம் கொண்டவராக தோற்றமுள்ளவராக இருந்தார் அந்த அபூசஹல் என்பவர் ஆமீர் என்பவர் பார்த்தார் பார்த்துவிட்டு சொன்னார் இந்த உடலை போன்று நான் உடலை பார்க்கவே இல்லை இவருடைய தோலை போன்று நான் தோள்களை பார்க்கவே இல்லை என்ன அழகான உடல் என்ன அழகான தோல் நிறம் இவருக்கு அப்படின்னு சொன்னார் உடனே அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது நடக்க முடியவில்லை எழுந்திருக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டது அதே இடத்திலே அதே நேரத்தில் அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ரொம்ப கடுமையாக ஆகிவிட்டது அப்படியே அவரை அழைத்துக் கொண்டு ரசூல்லாய் சல்லா அலுவலகத்திலே வந்தார்கள் அரசுலா இந்த மாதிரி ஏற்பட்டு விட்டது இவருக்கு ஆமீர் என்பவர் பார்த்தார் சொன்னார் உடனே அவருக்கு இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் பொதுவாக சகாபாக்களை தெச்சுன்னால் அலாம இயக்குத்துல அகதுக்கு மகாகோ ஒருவர் தன்னுடைய சகோதரரை ஏன் கொல்லுகிறார் கொலை செய்கின்றார் எதற்காண்டே வரை இவர் கொலை செய்கின்றார் என்று சொன்னார்கள் அதாவது கொலை செய்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கண்களின் காரணமாக அவருக்கு நோய் இவருக்கு ஏற்பட்டு விட்டது கண்களுடைய பாதிப்பு அவருடைய உடலை தாக்கிவிட்டது அது கொலைக்குச் சமமானது இவர் ஏன் அவர் ஏன் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லா பர்ரக்த அவருடைய உடல் அவருடைய நிறம் அவருடைய தன்மை பணப்பு மிக்கதாக ஆச்சரியமுடையதாக இருந்தால் அவர் இப்படி சொல்லியிருக்க கூடாதா பாரக் அல்லாஹுஃபி ஜசதிக்க அல்லாஹல்லா உன்னுடைய உடலில் வறக்கத்து செய்யட்டும் உன்னுடைய நிறத்தில் பறக்கத்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாதா என்று ரசூல்லாய் சல்லா அலி சொல்லும் சொன்னார்கள் சொல்லிவிட்டு இன்னல் ஆயின ஹக் ஒன் கண் திருஷ்டி என்பது உண்மைதான் சத்தியமானது என்பதாகவும் சொன்னார்கள் பிறகு அந்த ஆமிர் என்பவர் யார் கண் திருஷ்டி யார்பட்டு யார் ஏற்பட்டதோ அந்த கண்ணுடை அந்த மனிதர் ஆமிரை கூப்பிட்டு சொன்னார்கள் நீ ஒலு செய்வாயாக ஒலு செய்து அதனுடைய தண்ணீர் கைகால்களை கழுவி அதனுடைய தண்ணீரை எடுத்து கொண்டு போய் அந்த அபு சஹல் என்பவருடைய தலையிலே ஊற்றுவாயாக என்பதாக சொன்னார்கள் அதே போன்று அவர் செய்தார் அவருடைய நோய் குணமாகிவிட்டது கண் திருஷ்டியுடைய அந்த பாதிப்பு இல்லாமல் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இங்கே கண் திருஷ்டி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இரண்டு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் ஒன்று சில பேர் அவருக்கே தெரியும் யாருக்கு கண்களில் சக்தி இருக்குன்றதோ அவருக்கே தெரியும் நம்ம கண்ணு பட்டுச்சுன்னா ஒன்றும் உருப்படாது அப்படின்னு சொல்லுவார் அவரே சொல்லுவார் சில பேர் நம்ம பார்க்க என் கண்ணு பட்டுச்சுன்னா அது உருப்படாதுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த கண்ணுக்கு சக்தி அவர் என்ன செய்யணும்னு கேட்டால் ஏதாவது ஒரு பொருளை அப்படி ஆச்சரியத்தோடு பார்த்தால் அதிசயமாக பார்த்தால் கண் பட்டுவிடும் என்று நினைத்தால் உடனே அந்த பொருளை பார்த்த உடனே அல்லாஹும பாரிக் லஹூ ஃபீஹி யெல்லாம் அவருக்கு அதில் வறக்கத்து செய்வாயாக என்று சொல்ல வேண்டும் வரக்கத்து செய்வாயாக என்று சொன்னால் இவருடைய கண் திருஷ்டியினுடைய விளைவு மாறி நன்மையாக அது ஆகிவிடும் அதில் வரக்கத்து ஏற்பட்டுவரும் இது துவா செய்வது சரி கண் திருஷ்டி பட்டுடுச்சு சொல்லிட்டு கண்ணை கண்ணில் பார்த்தாரு விளைவு ஏற்பட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது மருந்தை ரசன் சொல்லுகின்றார் இவர் ஒது செய்ய வேண்டும் தன்னுடைய கைகளை கால்களை கழுவி எல்லாவற்றையும் கழுவி அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைத்து அதை அது யார் மீது அந்த கண் திருஷ்டி ஏற்பட்டதோ அவருடைய தலையிலே அதனை ஊற்ற வேண்டும் அப்படி ஊற்றினால் அதன் காரணமாக அந்த விளைவு நீங்கிவிடும் கண் திருஷ்டி நீங்கிவிடும் என்பதாகவும் சொல்லுகின்றார் வேறு சில ஹதீஸ்களை வேறு கருத்தின் பின்னால் வேறு சில விஷயங்கள் வருகின்றன ஆக ரசாய் சல்லாஹ் அய்யுவல்லம் அவர்கள் கண்திருஷ்டி உண்டு என்பதையும் அதற்குரிய மருந்தையும் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள் சாதிமுன அபி வக்காஸ் அல்லாஹாலும் அவர்கள் ஒரு தடவை ஒரு வாகனத்திலே ஏறி சென்றார்கள் குதிரையின் மீதோ அல்லது ஒட்டகத்தின் மீதோ ஏறிச் செல்லுகின்றார்கள் அப்படி ஏறிச் செல்லுவதை ஒரு மனிதர் ஒரு ஒரு பெண்மணி பார்த்தார் பார்த்து சொன்னார் உங்களுடைய இந்த அமீர் அப்பொழுது அவர் எமன் நாட்டிலே அமீராக தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் சாதினோ அபி வக்காசு அல்லா தாலான் உங்களுடைய இந்த அமீர் மிகப்பெரிய புஜபரம் பலா பராக்கிரமம் உள்ளவராக இருக்கின்றார் என்பதாக சொன்னார் அந்த பெண்ணே அந்த பார்த்துட்டு சாதுகுன அபிவக்காசை பார்த்தவுடன் எப்படி சொன்னார் ரொம்ப பெரிய பலம் வாய்ந்தவராக இருக்கின்றார் அவருடைய புஜங்கள் எல்லாம் திரண்டு இருக்கின்றன சக்தி உடையவராக இரு சொன்னார் அப்படியே வீட்டுக்கு வந்தார் கீழே விழுந்தார் சாதுகுணபிவக்காசன் இல்லாத்தால இது அந்த பெண்ணுடைய கண்ணினால் ஏற்பட்டது என்பதாக குறிப்பிட்டார்கள் அந்த பெண் இப்படி சொன்னார் என்பது அந்த நேரத்தில் அவருக்கு தெரியாது யாரோ இதை சொன்னார்கள் இந்த மாதிரி பார்த்து இந்த பெண் இன்ன பெண் இப்படி சொன்னாள் என்பதாக அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் அழைத்து வரப்பட்டது நீ குளித்து அந்த குளித்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் சேமித்து என்னத்தில் கொண்டு வா என்பதாக சொன்னார்கள் அல்லது முன்னால் சொல்லப்பட்டபடி ஒலி செய்துவிட்டு அந்த தண்ணீரை கொண்டு வா என்று சொன்னார்கள் அந்த தண்ணீரை தங்களின் மீது ஊற்றினார்கள் அவருக்கு அப்பொழுது ஏற்பட்ட அந்த நோய் சுகமாகிவிட்டது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் பொதுவாக அஹலு சுன்னத் அல் ஜமாத் என்ற இமாம்களுடைய கொள்கை கண் திருஷ்டி உண்டு என்பதுதான் சிலை சிலர் மறுப்பார்கள் அல்ல கண்திருஷ்டியெல்லாம் கிடையாது என்பதாக அல்லாஹத்தால நோயையும் படைத்திருக்கின்றான் மருந்தையும் படைத்திருக்கின்றான் அல்லாஹுதான் செய்கின்றான் ஆனால் செய்வது அல்லாஹுதான் என்ற நம்பிக்கை வர வேண்டும் இது இவருடைய கண்களால் மட்டும் ஏற்பட்டது என்று நம்பக்கூடாது இது இதனால் வந்தது என்று நம்பக்கூடாது முன்னால் சொல்லியிருக்கிறோம் தொத்து நோய் என்பது கிடையாது லா அதுவா துயரத்தை என்றெல்லாம் சொன்னார் தொற்று நோய் கிடையாது என்பதா ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் தொற்று நோய் உண்டு என்பதாக சொல்லுகின்றார்கள் ஒருவருக்கு ஜலதோஷம் ஏற்பட்டால் அவருக்கு பக்கத்தில் யாராவது இருந்தால் இந்த கிருமி அவரை தாக்கி அவருக்கும் ஜலதோஷம் ஏற்படும் ஏன்னா தங்களோ ஒருத்தர் சொன்னார் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு அங்கேயே மதியனாவிலேயே காய்ச்சல் வந்துச்சு மக்காலேயே வந்துருச்சு வீட்டுக்கு வந்தேன் எனக்கு காய்ச்சல் நல்லா போச்சு என் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னாரு நம்பிக்கை அப்படிங்கிற நமக்கு தெரியாது சொன்னார் ஆனால் இவருடைய காய்ச்சல் அவள் பிள்ளைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்பக்கூடாது தொற்று நோய் என்பதெல்லாம் கிடையாது இவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது என்றால் இவருக்கு அல்லாஹாலா காய்ச்சல் வர வேண்டும் என்று நாடி இருந்தான் அந்த காய்ச்சல் இவருக்கு வந்தது அவருடைய குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லா அவருடைய குழந்தைக்கு காய்ச்சல் வர வேண்டும் என்று நாடினால் அவன் அந்த குழந்தைக்கு அந்த காய்ச்சல் வந்தது இவருடைய காய்ச்சல் அவருக்கு போகாது கேட்டாங்க ரசூல்லாய் சல்லி வல்லாம் அவர்களிடத்திலே சாபாக்கள் சிலர் ஒரு ஒட்டகத்துக்கு நோய் வந்தால் அடுத்த ஒட்டகத்துக்கும் நோய் தாவி விடுகின்றது ஒரு ஒட்டக கூட்டம் ஒட்டகத்தினுடைய அந்த ஒட்டகம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த லாயத்திலே ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு நோய் வந்தால் அடுத்த ஒட்டகம் அடுத்த ஓட்டகம் இப்படி தொடர்ந்து வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் அப்படி வருவது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க எல்லா யாரும் சொல்லால் ஒரு ஒட்டத்துக்கு வந்தால் இன்னொரு ஓட்டத்துக்கு சரி அப்படின்னா அந்த முதல் ஓட்டகத்துக்கு காய்ச்சல் வந்துச்சு நோய் வந்துச்சுல அதேங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க முதல் ஓட்டகத்துக்கு நோய் வந்துச்சுலையா அதேங்கிருந்து வந்துச்சு ஒரு பதில் சொல்ல முடியல அந்த நோயும் அல்லாக கொடுத்தது இந்த நோயும் அல்லாக கொடுத்தது அதாவது ஒரு நாள் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் ஒருவருக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய விஷயத்திலே அவருக்கு இந்த நோய் ஏற்பட வேண்டும் என்று நாடினால் அந்த நோய் வந்தது அதே நோய் அதே கிருமிகளின் மூலமாக இவருக்கு வந்தால் அடுத்தவருக்கு வந்தால் அவருக்கு அல்லாஹத்தால் நாடினால் அவருக்கு வந்தது என்பதாக இவருடைய நோய் அவருக்கு போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல இவருடைய நோய் அவருக்கு வராது இதே மாதிரி நோயாக இருந்தாலும் கூட இந்த நோய் அல்லாது அது வேறு நோய் இது வேறு நோய் இதுக்கு உதாரணம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது தான் பா நிதர்சனமாக நாம் பார்க்கின்றோம் ஒருத்தர் காய்ச்சல் வந்துச்சு அவர் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டார் மருந்தெல்லாம் சாப்பிட்டார் இன்ஜெக்ஷன்லாம் போட்டார் மூணு நாளில் நல்லா போச்சு அதே நோய் அதே மாதிரி தொற்று நோய் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கிருமிகளால் அடுத்தவருக்கு ஜுரம் வந்துருச்சு அவருடைய மனைவிக்கு அவருடைய மக்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த நோய் அந்த ஜூரம் அந்த காய்ச்சல் பத்து நாளாச்சு நல்லாகவே இல்லை அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் மூணு நாள் நல்லா போச்சு இவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல் இன்னும் பத்து நாள் ஆச்சு நல்லாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் இது வேறு காய்ச்சல் அது வேறு காய்ச்சல் ஒரே காய்ச்சலாக இருந்தால் ஒரே ஜூரமாக இருந்தால் இவருக்கு எப்படி மூணு நாள் நல்லா போச்சோ அதே மாதிரி அவருக்கு மூணு நாள் நல்லா ஆகாது இவர் எந்த மாத்திரை சாப்பிட்றோம் அந்த மாத்திரை சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லா ஆகுணும் டாக்டர் பரிசோதிக்கிறாள் உங்களுக்கு கொடுத்த மாத்திரை உங்களுக்கு கொடுத்தா சரியாக வராதுங்க இவருக்கு வேறு மாத்திரை கொடுக்குறேன்னு கொடுக்குறேன் அப்போ நோய் வேறு அதனால தொத்து நோய் என்பதெல்லாம் கிடையாது லா அது வா தொத்து நோய் கிடையாது என்று சுல்லாஹல்லாசலம் சொன்னார் இது அல்லாஹுடைய நாட்டப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஏற்படுவது அதனால் அல்லாஹாலா சொல்லுகின்றான் ஒரு மனிதர் கண் திருஷ்டி போடுகின்றார் கண் திருஷ்டி திருஷ்டியின் மூலமாகத்தான் அவருக்கு ஏற்பட்டது அல்லாவுடைய நாட்டப்படி ஏற்பட்டது கண் திருஷ்டி உண்டு ஆனால் கண் திருஷ்டி மட்டுமே அந்த நோயை உருவாக்காது அல்லாஹுடைய நாட்டம் முந்தி இருக்க வேண்டும் அதுக்கு முன்னால் அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும் அந்த நாட்டம் எப்படி இருந்ததோ அதன்படி இந்த கண் பார்வை அதனுடைய பிரதிபலிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல் அல்லா தலா குரான் சொல்லப்பட்ட விளக்கம் சொன்னோம் இல்லாபி செஹர் செய்வதை பற்றி சூனியம் செய்வதை பற்றி உள்ள அந்த ஆயத்தினுடைய தொடர் இல்லாக சொல்லுகின்ற இந்த செஹர் சூனியத்தின் மூலமாக யாருக்கும் யாரும் இடையூறு செய்துவிட முடியாது எந்த இடையுறையும் செய்துவிட முடியாது இல்லாபி இதுன்னு இல்லா அல்லாவுடைய உத்தரவை கொண்டே தவிர அல்லாஹுடைய உத்தரவு இருந்தால் அந்த இடையூரை செய்ய முடியும் செய்வது என்பது உண்டு செஹரின் மூலமாக பாதிப்பு ஏற்படுவதும் உண்டு ஆனால் அல்லாஹாலுடைய அனுமதியோடு தான் அது நடக்கு உத்தரவை கொண்டுதான் அது நடக்கின்றது மனிதனாக அதை உண்டாக்கி உண்டாக்கினான் என்று சொல்லக்கூடாது என்பதை ஒமாகும் ரீ நபிஹிவென் இல்லாபிலா என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹால தெரியப்படுத்த அஸ்மாவை ரஹமத்துல்லாஹி அலேஹி என்ற ஒரு பெரியார் சொல்லுகின்றார் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு கண்ணில் இந்த மாதிரி ஒரு விஷயம் யார் எதை பார்த்தாலும் சரி உடனே கண் திருஷ்டி பற்றும் அதை பார்த்து ஆஹா அப்படின்னாருன்னா இன்னும் இவ்வளோ பெருசா இருக்கு அவ்வளோதான் அது இவர் என்ன எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது அப்படிப்பட்ட கண் உள்ளவர் அயூன் கண் திருஷ்டி அதிகமாக படக்கூடிய ஒரு மனிதர் அவர் கண் திருஷ்டி இவருடைய கண் பற்றணும் அப்பொழுது அவர் ஒரு நாள் ஒரு பசுவை பார்க்கின்றார் அந்த மனிதர் அதை ஒருவர் இழுத்து கொண்டு போகின்றார் ஓட்டி கொண்டு போகின்றார் அந்த பசுவை இந்த பசு யாருக்குரியது அப்படின்னு கேட்டார் இந்த பெண்ணுக்குரியது என்பதாக அந்த பசுவை பற்றி சொல்லப்பட்டது சொன்ன உடனேயே அவர் இவர் இவரை பற்றி தெரியும் இவருடைய கண்ணு பட்டாவே ஏதாச்சும் வந்துடும் அப்படின்னு தெரியும் அதனால் எந்த பசுவை பற்றி இவர் கேட்டாரோ அந்த பசுவுக்கு முன்னால் வேறொரு பசு அந்த நிறைய மாடுகள் போய் கொண்டு இருக்கின்றன இன்னொரு மாட்டை கொண்டு வந்து இந்த மாட்டுக்கு முன்னால் மறைத்து வைத்தார் அவர் ஓட்டி கொண்டு போனவர் இன்னொரு மாட்டை பிடிச்சிட்டு வந்து ஒரு பசுவை பிடிச்சிட்டு வந்து அந்த மாட்டுக்கு முன்னால் மறைப்பாக அப்படி ஓட்டி கொண்டு போனார் இவருடைய கண் அந்த மாடு மேலே படாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் யாருடைய பசு இந்த பெண்ணுடைய பசு என்பதாக சொல்லப்பட்ட நேரத்தில் இவருடைய கண் பெற்றுவிட்டது எந்த பசுவை கேட்டாரோ அந்த பசுவும் எது மறைப்பாக ஏற்பதோ அந்த பசுவும் ரெண்டும் சேர்ந்து நோய்ப்பு பசுவை பாதுகாக்கிறது அந்த பசுவை கொண்டு வந்தாங்க ரெண்டு சேர்ந்து ரெண்டுமே செத்து போச்சு ரெண்டுமே செத்து போச்சு இப்படி கண்ணுக்கு ஒரு சக்தி உண்டு என்பதையும் ரசூல்லாம் சொல்லுகின்றார்கள் அதே மாதிரி அஸ்மாய் அவர்களே சொல்லுகின்றார்கள் இந்த விஷயத்தில் பல கருத்துக்களை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதனால் அவர்களே சொல்லுகின்றார்கள் அந்த கண் திருஷ்டி படக்கூடிய கண் உள்ள அந்த மனிதர் இருக்கின்றாரே அவரிடத்துல நான் விசாரித்தேன் ஏப்பா உனக்கு நீ பார்த்த உடனே இந்த மாதிரி ஆகுது என்ன விஷயம் எப்படி உனக்கு என்ன ஏதாவது தெரியுதா அப்படின்னு நான் ஒரு பொருளை பார்த்து அந்த பொருள் ஆச்சரியமாக எனக்கு தெரிந்தால் என்னுடைய கண்களிலே ஒரு சூடு ஏற்படும் உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணத்தின் காரணமாக அது நிகழ்கின்றது என்பதாக அந்த மனிதர் சொன்னார் என்பதாகவும் அறிவிக்கின்றார் இப்போ கண் திருஷ்டி உள்ள அந்த கண் அந்த மனிதர் இருக்கின்றாரே அவருக்கு கண்களிலேயே ஒரு விதமான உஷ்ணத்தை அல்லாஹலை ஏற்படுத்துகின்ற ஏற்படுத்துகின்றார் அதனால கண் திருஷ்டி என்பது உண்மை அதை பாதுகாக்கக்கூடிய முறைகளையும் ரசுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகின்றார் ஆனால் முன்னால் சொன்னோம் ஏதாவது ஒரு நம்முடைய கண் பட்டுவிடும் என்று இருந்தால் அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹம் அப் பாரிக்கு பீஹி யார்லா அதில் நீ வறக்கத்து செய்வாயாக என்று வரக்கத்திற்காக துவா செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார் அப்படி துவா செய்யாவிட்டால் முன்னால் சொன்னபடி ஒலி செய்துவிட்டோ அல்லது குளித்துவிட்டோ அந்த தண்ணீரை அவர் மீது ஊற்ற வேண்டும் அப்பொழுது அது சுகமாகிவிடும் என்பதாகும் ஆனால் யாருக்கு இந்த கண் திருஷ்டியுடைய தன்மை இருக்கின்றதோ அவர் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதும் மார்க்கத்தினுடைய சட்டமாகும் பெரும்பாலும் மனிதர்களுக்கு மத்தியில் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் கூட தன்னுடைய பார்வையின் மூலமாக ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்ததாக சொல்லி என்னென்ன கண் கண்திருஷ்டி ஏற்படக்கூடிய இது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா தான் வரும் சும்மா பார்த்துட்டா வராது அல்லது நினைச்சா வரும் இவ்வளோ இதாக இருக்குது இவ்வளோ அற்புதமாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்லாம் சொன்னார் ஒரு துண்டாக ஒரு ஆளை பார்க்கறாருன்னு வச்சுங்க அவர் கண் திஷ்டி படக்கூடிய அந்த ஆள் ரொம்ப குண்டாக இருக்கார் இவ்வளோ மோட்டாவாக இருக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சொன்னால் நாளே நாளில் ஒலியாயிடும் அந்த அந்த மாதிரிலாம் ஏற்படும் அந்த மா அந்த ஆள் என்ன பண்ணணும்னு கேட்டால் தன்னை அதிகமாக வெளியே வராமல் மறைத்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார் முடிந்த அளவுக்கு அவருக்கு வசதி இருந்துச்சுன்னு வச்சுங்க வசதியாளராக இருக்கிறார் வசதி உள்ளவராக இருக்கார் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளே எல்லா தேவைகளும் நிறைவேறுகின்றது சேரும் ஆனால் அவர் ஏழையாயிருந்தாரு அவர் போய் சம்பாதிக்கணும் வெளியே போகணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கண்கள் அடுத்தவர் மீது படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டத்தையும் சொல்லி காட்டுகின்றார் ஹஜரத் ஜாஃபர் இபின் அபி தாலிப் ஜாஃபர்லா தாலான் அதாவது ஹசரத் அலி ருல் உடைய சகோதரர் அவர் ஒரு ஜாஃபர் இபின் அபி தாலிப் அவர்கள் தன்னுடைய ரெண்டு மகன்களை ரெண்டு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் வந்தார் ரசூல்லாய் சல்லாஹம் அந்த ரெண்டு பேரையும் பார்த்த உடனே என்ன இந்த ரெண்டு பேரும் இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறாங்க வெளிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அழைத்து வந்தவர் சொன்னார் இந்த ரெண்டு பேருக்கு கண் திருஷ்டி பெற்று இருக்கின்றது யார சூழல்லா என்பதாக சொன்னார் இவருக்கு இந்த ரெண்டு பேருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு இருக்கின்றது ரசூல்லாய் சல்லா அலையுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவருக்கு மந்திரித்து பாருங்கள் கொஞ்சம் மந்திரிச்சு பாருங்கள் ரெண்டு பேத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க மந்திரிச்சு பார்க்கறதுன்னு சொன்னால் எந்த மந்திரம் வேணாலும் செய்யறதுன்னு அர்த்தம் அல்ல உன்னால் சொன்னாங்களே துவா அதுதான் மந்திரிச்சு பார்க்கறதுன்னு அர்த்தம் அல்லாஹும் மயின் அவதுப்பிக்க மீன்கொல்லி சைத்தானின் ஹாம்மா ஓ மீன் கொல்லி ஐனின் லா அம்மான்னு சொன்னாங்களே அந்த வாசகம் அதுதான் மந்திரிச்சு பார்க்கறதுங்க ஹசுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லித்தந்த துவா அல்லது குரான் அல்லாஹால ஒரு ஆயத்தை சொல்லுகின்றார் சூரத்து நூன் என்ற அத்தியாயத்தில் கடைசியில் என்ற ஆயத்து சூரத்து நூன் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி ஆயத்துக்கு முந்தின ஆயத்து முதல் ஆயத்து அதில் நபையே இந்த காஃபிர்கள் உங்களை பார்த்தாங்கன்னா தங்களுடைய கண்களாலேயே அப்படியே அழித்து விடுவதை போன்று பார்க்குறாங்க உங்களை கண்கள்லே அழித்து விடுறதை போல் பார்க்குறோம் கண்களுடைய பார்வையை உங்களை அழிச்சிடும் போல் இருக்கு அந்த அளவுக்கு கடுமையாக பார்க்குறாங்க ஏன்னா சில எதிரிகளும் பார்க்குறோம் இவங்க இன்னும் இருக்கிறான் ம் அப்படின்னாங்கன்னா போதும் இன்னமா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தாருனாவே போதும் அந்த பார்வையை அவனை அழித்து விடும் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றானே அந்த ஆயத்து கண்திருஷ்டிக்கு சிறந்த பாதுகாப்பு கண்திருஷ்டிக்கு ரசூல்லா இவலாசம் துவாக சொன்னாங்க அல்லா அம்மா பாரிக்கிலே ஃபீஹி பாரிக்கு ஃபீஹி என்பதை சொல்ல சொன்னாங்க அதே மாதிரி ஒலிச்சி தண்ணி நோவத்தை சொன்னாங்க குளிச்சிட்டு தண்ணி நோவத்து சொன்னாங்க எல்லாத்தை விட சிறந்த மருந்து கண்திருஷ்டிக்கு சிறந்த மருந்து இந்த ஆயத்து தான் ஏன்னா ஆயத்தை விட அதி ஸ்பெரிசாக முடியாது ஆயத்து தான் சிறந்த மருந்து கண்திருஷ்டி ஏற்பட்டது என்று நினைக்கக்கூடியவர்கள் தனக்கு ஏற்பட்டாலும் சரி தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் சரி மற்றவர்கள் ஏற்பட்டாலும் சரி முதல்ல இந்த ஆயத்தை ஓதணும் செலவாத்து ஓதிக்கணும் அலாம் சல்லி அலா முஹமதின் செலவாத்து சொல்லிக்கணும் பிறகுள்ளதேன்னு கபருகோனு கபி அபுசாரி என்ன ஹோல் மணும் என்று இந்த ஆயத்தை ஓத வேண்டும் பிறகு ஆவுது பி கரிமாத்தின் லாஹி தாப் மாத்தி மீன்குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வமீன் குல்யா ஆயினின் லா அம்மா என்ற அந்த துவாவை ஓத வேண்டும் அது அப்படியே நேரடியாக ஊதவும் செய்யலாம் தண்ணீரில் ஊதி கொடுக்கவும் செய்யலாம் அதுக்கு ஒரு அஜிர்த்தை போய் பார்க்கணும் மோதினாரை போய் பார்க்கணும்னா கிடையாது அவங்கவுங்க ஓதிக்கலாம் அவங்கவுங்க ஓதிக்க வேண்டியது தான் அவங்கவுங்க ஓதனா தான் இருக்குது முதல்ல யாசினு ஓதணும் வாங்கி தங்கே வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் நான் வந்து யாசினு ஓதனா காசு கொடுப்பீங்க வாங்கிட்டு வருவோம் காசு காவேண்டி ஓதிட்டு வருவங்களுக்கு இல்லை சாப்பாடு சாப்பாடு கொடுப்பீங்க வாங்கிட்டு வருவோம் நீங்களாக எந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறு அடுத்தவர் ஓதனை அந்த நோக்கம் நிறைவேறாது அதேத்து அல்லா மேலே ஒரு யாசினோம் நாகூராண்டாங்க மேலே ஒரு யாசின்னு ஓகுது எங்கள் அம்மா மூத்த ஆகிட்டாங்க அவங்க மேலே ஒரு யாசினி மூணு ஒன்றாக்கிட்டாங்க அவங்க அம்மா மூத்த ஆகிட்டாங்க நாகூராண்டவர் மூத்த ஆகிட்டாரோ அல்லாவும் மூத்த ஆகிட்டார் அதனால யாசின் வருது அல்லா மேலே யாசின்னு ஓதும் இன்னும் சொல்கிறாங்க இவ்வளோ காலத்துக்கு பின்னாலும் இன்னையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அல்லா மேலே ஒரு யாசினுவோம் ரசூல் மேலே ஒரு யாசின்னு போது வைத்திய நாடக ஒரு யாசின்னு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க சரி யாசின் ஓதுட்டு யார் மேலேயாவது ஓதுட்டு அவங்களே ஓதிக்க வேண்டியதுதான் யாசின் ஓகே தெரில சூலத்தில் ஓதுங்க சூலத்தில் பாத்தியாக ஓகே ஒரு துவா ஓதுங்க ஏதாச்சும் ஒன்று தெரியல தமிழில் சொல்லுங்கள் எந்த எல்லா மொழியும் எல்லாவுக்கு தெரியும் எல்லாதுன்னு சொல்லிக் கொடுத்தா அந்த மொழி அதனால் எல்லாருக்கும் இது மாதிரி கண்திருஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாம் நாம செய்து கொள்வது நல்லது சரி தெரியல ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் ஓதி பார்க்கறது தப்பு இல்லை நல்லவர் இருக்கார் ஏன்னா அரசுல செல்லலாலை செல்ல மாவட்டத்தில் பல பேர் வந்து ஓதி பார்த்துட்டு போனாங்க நல்லா போச்சு ஓதுறது தப்பில்லை இந்த மாதிரி ஆள் கிடைக்கணும் முதல்ல ஓதி பார்த்தா நல்லாகும் அப்படின்னு இருக்கு ஆட்டை நம்ம போகிறோமோ அவரே சரியில்லை என்ன அடுத்தவருக்கு எப்படி ஒருத்தர் ஒரு ஒரு பிரிண்ட்டு போட்டு ஒரு பேப்பர் அழகான பேப்பர் அதில் நிறைய பிரிண்ட் அடித்து கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தார் பள்ளிவாசலில் பள்ளியாசி பள்ளியாசி இதை விற்கிறது அங்கே விற்கும் அதனால் பள்ளியாசுல வந்து விற்ற அதில் என்ன பட்டிருக்கு வறுமை நீங்க வேண்டுமானால் இதை இத்தனை தடவை ஓதுங்கள் செல்வம் சேர வேண்டுமானால் இதை இத்தனை தடவை ஓதுங்கள் நீங்கள் பெரும் பணக்காரராக ஆகிவிடலாம் நீங்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆயத்தை இந்த அதி இந்த துவாவை இப்படி ஓதுங்கள் இத்தனை தடவை ஓதுங்க உங்களுக்கு நோயே வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அது மாதிரி உலகத்தில் சுகமாக வாழ்றதுக்கு சிறப்பாக வாழ்கிறதுக்கு நோய் இல்லாமல் வாழ்றதுக்குள்ள மருந்துகள் அந்த பேப்பரில் சொல்லப்பட்டு பிரிண்ட் பண்ணப்பட்டுருக்குது ஆனால் வந்து கொண்டு வந்து விற்கிறார பாருங்கள் அவருக்கு பூரா வறுமை நோய் கஷ்டம் ஆளை பார்த்தாவே ரொம்ப டேஞ்சராக இருக்கிறார் இவர் விற்கிறார இவர் ஏன் பணக்காரராகலை அவருக்கு ஏன் நோய் நல்லாகலை அப்படின்னு கேட்டால் இது வந்து அவர் அவர் தனக்கு பயன்படுத்துவதற்காக வேண்டிய அதை இருக்கலாம் அந்த வாசகங்கள் சொன்னால் அதை அல்லது பயன்படுத்தினாலும் இத்தனை தடவை அந்த நன்மைகள் கிடைக்கலாம் அவர் அதை பயன்படுத்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் அதன் மூலமாக ஏதாச்சும் உலகத்தினுடைய சில காசுகளை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அதனால் அது பலன் தரவேல அவருக்கு பலன் தரும் ஆனால் வாங்கினா செஞ்சால் பலன் தரும் முதல்ல என்ன பண்ணு நம்மை நாம் சீர்திருத்தி வேண்டும் நாம் சரியாக ஆகிக்கொள்ள வேண்டும் பிறவருக்கு நாம் சொன்னால் அது கேட்கும் இல்லைனா கேட்கும் நான் சரியாக தான் நான் ஓதிப்பாக்கலாம் எடுத்துக்க நான் அடிக்கடி சொல்கிறது சம்பவம் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா அவருடைய சம்பவம் நான் சொல்லியிருக்கிறேன் பலதர பலரும் கேட்டிருக்கேன் நான் பல தர சொல்லியிருக்கிறேன் ஒருத்தர் வந்தார் வைத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஷாஃபிர் அஹமதுல்லாய் அங்கே மஜ்ரிஸில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு துவா ஓதுனாங்க ஒரு ஆயத்தை ஓதுனாங்க ஊதினாங்க போயிட்டார் நல்லா போச்சு அவருக்கு வைத்த வழியும் நல்லா போச்சு அந்த மஜ்லிஸில் இருந்த ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு பின்னால் இன்னொருத்தர் வைத்த வழியின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தார் ஆமாம் அன்னைக்கு இமாமண்டத்தில் உட்காந்துருக்கும் போது இந்த ஆயத்துக்களை தான் ஓதுனார் வைத்த வலிக்கு நம்மளும் ஓதலாம் அப்படின் சொல்லிட்டு அவர் ஓதி பார்த்தார் அவருக்கு நல்லா ஆகலை வைத்த வழிக்கு நல்லா போச்சுனா நல்லா ஆகலைன்றார் இவருக்கு ஒரே ஆச்சரியம் இமாம் அவர்களும் அந்த ஆயத்தான ஓதினாங்க அந்த துவாபத்தான் ஓதுனாங்க நானும் அதைத்தான் ஓதனே ஏன் நல்லா ஆகலை அவங்களுக்கு மட்டும் இப்படி நல்லாச்சு அப்போ நேராக இமாம் ஷாஃபி அம்துல்லா இடத்துல வந்து அவர் கேட்டார் இமாம் அவர்களே நீங்கள் அன்றைக்கி ஒருத்தர் வைத்த வழின்னு ஓதி பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு நானும் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஓதி பார்த்தேன் நல்லா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார் இமாம் சொன்னாங்களா இது வேற நாக்கு அது வேற நாக்கு அப்படின்னார் அந்த நாக்கு எஃபெக்ட் கூட அது அல்லாஹத்தாலாவுடைய ஜிகரில் உள்ள நாக்கு அல்லாஹுடைய அயில்மையில் உள்ள நாக்கு அது அதனால் அதுக்கு அல்லாஹத்தாலா பெரிய மருந்துடைய சக்தியை கொடுத்துருக்குறோம் மற்ற நாக்கெல்லாம் அப்படி கிடையாது அதனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது உண்மையிலேயே கவலைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தால் அந்த கவலைக்கு அல்லாஹாலாக கூலி கொடுப்போம் குழந்தைக்கு ஜுரம் ஏற்பட்டிருக்குது நோய்வ அதிக கவலை கொண்டவர்கள் யார் தாய் அதுக்கு அடுத்தாப்புல தந்தை தாயும் தந்தையும் ரொம்ப கவலை உள்ள அவங்க ஓதி பார்க்கணும் முதல்ல சூலத்தில் பார்த்தியா ஓதி ஓதுனால நல்லா போயிடும் அஜித்திட்ட கொண்டு வர வேண்டியதில்லை மோகனார்ட்டை கொண்டு வர வேண்டியதில்லை அதனால் தாவிஸ் போடுற மோகனார் அஜித்த அவங்களா கோவிக்க கூடாது எங்களுக்கு வருமானம் இந்த மாதிரி அப்படி அது தனியும் அல்லாத்தலாக கொடுப்பான் வருமானம் அப்படிங்கிற ஒரு கண் திருஷ்டி படக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க அவரை பற்றி மக்கள் மற்றவருக்கு எச்சரிக்கை செய்யலாமா இந்தாப்பா அவருடைய பார்வைப்படுற மாதிரி நீ நடந்துக்காது போகாது வராது அவருடைய பார்வைப்படுற மாதிரி எந்த வியாபாரமும் நீ செய்யாது பார்த்துக்க ஜாக்கிரதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி கோல் சொல்லலாமா இது கோல் சொல்கிறது தானே அவரை பற்றி சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம் இது கோல் சொல்றதில்லை இது எச்சரிக்கை செய்கிற எச்சரிக்கை செய்கிறார் இவர் இந்த மாதிரி மனிதர் இவருடைய கண் பட்டுச்சுன்னு சொன்னால் எல்லாம் கறிஞ்சு போயிடும் அதனால் அவருடைய விஷயத்தில் அவருடைய கண் படாதவாறு ஜாக்கிரதையாக நடந்துக்க அப்படின்னு எச்சரிக்கை இப்படி செய்வதற்கின்றதே அது நான் மற்ற முஸ்லீம்களை காப்பாற்றுவது அவருடைய தீமையிலிருந்து மற்ற முஸ்லீம்களை காப்பாற்றுவது அசுல்லா பொதுவாக சொல்றாங்க ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வது ஒருவருக்கொருவர் நல்லதை ஏவிக்கொள்ளுவது வல் முஸ்லீமா அல் முஸ்லீமா அகுல் முஸ்லீம் ஒரு இன்னொரு முஸ்லிம்க்கு சகோதரர் சகோதரரை தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அதற்காக கொள்ளலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னால் வந்து கண் தஷ்டிப்பட்டா ரெண்டு மருந்தை சொன்னாங்கிற சு சில ஆசிலம் ஒன்று குளிச்சுட்டு அந்த தண்ணீரை ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஓதி பார்க்கறது மந்திரிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டும் வேற வேறையாக இருக்கிறது ஓதி பார்க்கறது மந்திரிக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம் தண்ணீரை ஊற்றுறதுங்கன்னு ஒரு விஷயம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு சிலதாசலாம் ரெண்டு இதாக சொன்னாங்க ரெண்டு மருந்தை சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது யாருடைய கண் திருஷ்டியாவது பட்டிருந்தால் அந்த யாருடைய கண் திருஷ்டி பட்டது என்று குறிப்பாக அந்த மனிதரை நமக்கு தெரிந்தால் அவரை ஒலி செய்ய சொல்லி குளிக்க சொல்லி அந்த தண்ணீரை ஒருமேல ஊற்றலாம் கண் திருஷ்டி பட்டிருக்கிறதுன்னு தெரியும் ஆனால் யாருக்கணும்னு தெரியாது ஆள் தெரியலன்னு வச்சுங்க அப்போ ஓதிப்பாரு மந்திரிக்கிறது ஓதி பார்க்கறது ஆள் தெரியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீரை ஊற்றுறது ஒலிச்சிஞ்சிட்டு அந்த தண்ணீரை தலையில் ஊற்றுவது அப்படிங்கிறது ஆள் தெரிஞ்ச நேரத்தில் என்பதாகவும் இரண்டு விளக்கங்கள் சொல்லப்பட்டது ரெண்டு ஹதீஸுக்கு ரெண்டு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரசூ ஹசரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை ரசூல்லாஹ் சொல்லா அலி இஸ்லாமிடத்தில் வந்தாங்க ஹஜரத்து அலிர் அலி அல்லா தாலானவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசூல்லாய்ஸ்லாம் ரொம்ப கவலையாக இருந்தாங்க இந்த நேரத்தில் ஜிபிரி அலி இஸ்லாம் கேட்டாங்களாம் முகம்மதே என்ன கவலை உங்களுக்கு செல்லதாலே சொல்ல என்ன கவல உங்களுக்கு ஏன் எப்படி இருக்கிறீங்க ஹசன் ஹுசைன் என்னுடைய பேரன்கள் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி கண் திருஷ்டி ஏற்பட்டு இருக்கின்றது அதனால் அவங்க உடல் சுகமீன சுகமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் கவலை அப்படின்னு சொல்லி சொன்ன அப்போ ஹசரத் ஜிப்ரே இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை சொல்லித்தந்தார்கள் பின்னா ஒரு துவா அந்த துவாவை சொல்லித்தந்தார்கள் இன்னொரு அறிவிப்பில் அதில் ஒன்பது தமிழ் சாமி திரு எல்லாத்தாளன்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் காலை நேரத்தில் ரசூல்லாய் சொல்லாஹிட்ட போனேன் கடுமையான ஜூரமோ அல்லது ஒரு நோய் அவர்களுக்கு ஏற்பட்டு ரொம்ப கட் இருந்தாங்க பார்த்துட்டு வந்துட்டேன் பிறகு சாயந்தரம் போய் பார்த்தேன் பார்க்குறதுக்கு போனேன் ரசூல்லாய் சொல்லலாஹலாம் நல்லா சுகமாக இருந்தாங்க அந்த நோயெல்லாம் நீங்கி போச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் ரசூல்லாய் சல்லாஹல்லாம் சொன்னார்கள் ஜிபிரல் அலையாமர்கள் எண்ணத்தில் வந்து இந்த துவாவை ஓதுமாறு எனக்கு சொன்னார்கள் அந்த துவாவை நான் ஓதினேன் எனக்கு சுகமாகிவிட்டது என்பதாக சொன்னார் அல்லது மேலே சொல்லப்பட்ட ஹசன் ஹுசேன் ருதி அல்லாத்தாளர் ரெண்டு பேருக்கும் அந்த முகை ஏற்பட்டிருந்தது ஜிபிரல் தான் அந்த துவா ஓத சொன்னார்கள் அப்படின்னு அந்த துவார் விஸ்வில்லாஹி அருக மிங்குல் ஷைஇன் ஜூஸ்இக ஒமி ஐனின் வஹாசித் அல்லாஹூ எஷ்பீக் என்ற இந்த துவா ரொம்ப சுருக்கான துவான் ரசமே பாதுகாப்பு துவாக்கள் கூட ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஒரு வரி இருக்கும்ல அது ரெண்டு வரி இருக்கும் அவ்வளோ அது வரி இருபது வரையெல்லாம் துவாவே கிடையாது அதனால துவா ஓதும் கூட ரொம்ப சுருக்கமாக ஓதணும் நீண்ட நீண்ட பெரிய பெரிய அரை மணி நேரம் முக்கால் சில பேர் நினச்சிக்கிறாங்க அந்த அஜயத்து முக்கால் மணி நேரம் துவா ஓதனாருங்க அருமையான துவா ஓதிட்டார் முக்கால் மணி நேரம் துவா ஓதனா அருமையான துவா நிறுத்தமா ஹதீஸ்ல நீங்கள் எங்கே பாருங்கள் ஒரு ஒரு பக்கம் ஒன்று கெட்டு அப்படின்னு வச்சிங்க ஒன்று கெட்டு பக்கத்தில் ஒரு பக்கம் உள்ள துவா இங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் எந்த துவாவும் கிடையாது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது சின்ன சின்ன துவா ஆனால் ஒரு வரி உள்ள துவாவில் ஓராயிரம் கருத்துகள் இருக்கும் ஓராயிரம் கருத்துகள் இருக்கும் அதனால தான் சொன்ன ஏன்னா அல்லாவுடைய ரசூலுடைய கலாம் அது வார்த்தைகள் அதனால் அதில் ஏராளமான கருத்துகள் இருக்கு விஸ்வில்லாகி அறுக்க அல்லாவுடைய பெயரை கொண்டு உனக்கு நான் மந்திரிக்கின்றேன் மின்குல்லி ஷையின் யூசீக்க உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா பொருள்களை விட்டும் உனக்கு நான் மந்திரிக்கின்றேன் ஒமீன்குல்லி ஆயினின் மகாசிர் ஒவ்வொரு கந்திஷ்டியை விட்டும் பொறாமை காரனை விட்டும் உனக்கு நான் மந்திரிக்கின்றேன் அல்லாஹூ யஷ்வீக் அல்லாஹ் உனக்கு சுகமாக்குவானா அவ்வளவு தெரியல அரபி தெரியல தமிழே சொல்லுங்க இப்ப நான் சொன்னேன் அப்படியே சொல்லுங்க அல்லாஹாலுடைய திருநாமத்தால் உனக்கு நான் மந்திரிக்கின்றேன் மின்குல்லி ஷைஇன் யூசிக உனக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எல்லா பொருளை விட்டும் உனக்கு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் மந்திரிக்கிறேன் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஓமீங்குல்யினின் மகாசித் ஒவ்வொரு கண் திருஷ்டியை விட்டும் பொறாமைக்காரனை விட்டும் நான் உனக்கு பாதுகாப்பு தேன் அல்லாஹூஸ்வீக் அல்லாஹு தால் பொதுவாக ஒரு நோயாளி இடத்துல போகும்போது அப்படித்தானே சொல்லணும் நோய்வாய்ப்பட்ட மனிதரை போய் விசாரிக்கும் நோய் விசாரிக்க செல்லும் பொழுது எவ்வளவு சுருக்கமான வார்த்தை எல்லாரும் படிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒன்றும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க இந்த நோய் சுத்தமாயிடும் இன்ஷால்லா அல்லா நாடிதான் அப்படின்னு சொல்றேன் அது மாதிரி இங்க சொல்ல சொல்றேன் இப்பாதித்த சாமித் எல்லாத்திலும் மாலை சாயந்தரம் போய் பார்க்கும்போது சுகமா இருந்தாங்க என்னன்னு கேட்டு ஜிபிரி அலி இஸ்லாம் என்னிடத்தில் வந்து இந்த துவாவை சொல்லி தந்தாங்க நான் ஓதினேன் ஃப அஃப்து நான் சுத்தமாகிட்டேன் தெளிவாகிவிட்டேன் நோய் போய்விட்டது அப்படின்னு சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆக கண் திருஷ்டி என்பது உண்டு என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அதாவது யாக்கோப் அலேஸ்லாம்கள் தங்களுடைய மக்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள் நீங்கள் போகும்போது ஒரு வாசல் வழியாக போகாதீங்க கண்ணுபற்றோம் பல வாசல் இருக்குது நாலு வாசல் இருக்குது நாலு நாலு பக்கம் பிரிஞ்சு பிரிஞ்சு நீங்கள் போங்க என்று சொல்லிவிட்டார்கள் என்ற இந்த ஆயத்திலே கந்திருஷ்டி சம்பந்தமாக இத்தனை விளக்கங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன தப்சீர்கள் இன்னும் நிறைய இருக்குது ஏராளமாக இருக்குது சஹலுபின் அப்துல்லா துஸ்தரி ரஹமித்துல்லாஹ் அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் பொதுவாக இந்த முதல்ல சொன்னபடி நோய் ஏற்படுவது அல்லாஹத்தாலாவுடைய உத்தரவுப்படி தான் ஏற்படுது அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமல் எந்த நோயும் ஏற்படாது எந்த கந்திருஷ்டியும் படாது எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாது யாருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் ஹசரத் சஹ் ராம்துல்ல சொல்லுகின்றார்கள் அடியார்கள் அடியார்களின் மீது அல்லாஹால விதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் மூன்று ஒரு கோணத்தில் ஒரு விஷயம் வகையில் இதை சொல்லிக் காட்டுகின்றார்கள் அடியார்களை அறியா அரியார்களை கஷ்டப்படுத்துவது அதாவது அவர்களுக்கு கற்றளையிடுவது அவர்களுக்கு கற்றளையிடுவது இதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுவது இதுக்கு பேர் தக்லீஃப் என்பதாக சொல்லப்படும் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை செய்வது செய்யக்கூடாது என்ற விஷயங்களை செய்யாமல் விட்டு விடுவது இதுக்கு பேர் மனிதர்களுக்கு அல்லாஹா தலா இந்த தக்லீஃபை உண்டாக்கி வைத்திருக்கின்றான் இது அல்லாஹ் செய்ய செய்திருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது ஆஜாலுகம் அவர்களுடைய வயது இவ்வளவு வயது வரைக்கும் இவர்கள் வாழ்வார்கள் என்ற ரெண்டாவது நிலை மூன்றாவது அல் ஹியாமு அம்ரீஹிம் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவை அனைத்தையும் அல்லாஹாலா செய்து தருவது என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தேவைன்னு சொன்னால் அவர்களுடைய விஷயங்களிலே அல்லாஹாலா எதையெல்லாம் நாடி இருக்கின்றானோ அதையெல்லாம் நிறைவேற்றி விடுவது நோய் வரும் என்று நாடியிருப்பான் நோய் வரும் அந்த நோய் இதன் காரணமாக சுகமாகும் என்று இருப்பான் நோய் சுகமாகிவிடும் இதெல்லாம் அல்லாஹாலா அடியார்களுக்கு செய்ய வேண்டிய செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மூன்று அதே மாதிரி வரில்லாஹி அலல் அயிபாதி சலாசா அடியார்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகள் விஷயங்கள் மூன்று அத்தவக்குல் ஆலேஹி அவன் மீது நம்பிக்கை வைக்கிறது வத்திபா நபிஹி அவனுடைய நபியை பின்பற்றுவது சபுர் அலாதா இருக்கே அல்மோத் ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டால் உலக வாழ்க்கையிலே பொறுமையோடு இருப்பது மௌத்து வரைக்கும் இந்த மூன்றும் அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமைகள் மூன்று அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகள் மூன்று இது ஒரு கோணத்தில் இன்னொரு கோணத்தில் ரசல்லா சலஹன் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் ஒரு சஹாபி கேட்டார்கள் அல்லாஹ் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் தெரியாத யார் ரசோல் அல்லாஹ் சொன்னார் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க தெரியாது சொன்னாங்க அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதுதான் அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை ஒரே விஷயம் சரியே அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரியுமா தெரியாது அதையும் சொன்னாங்க அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா தனக்கு யார் இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து இறந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தருவது அதுக்கு நிறைய நிபந்தனைகள் ஏராளமாக இருக்குது சும்மா இணை வைக்காமல் ஒருத்தர் சும்மா வாழ்ந்துட்டு போயிட்டார் எதுவுமே செய்யலை இணையும் வைக்கல தொழுகவும் இல்லை நோம்பு வைக்கவும் இல்லை ஜிகாத்து கொடுக்கல எல்லாம் இணைய வைக்க மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் யாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாரா இதுக்கு பிள்ளை சட்டங்கள் உள்ள நிறைய ஆயத்துக்களை விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றோம் இப்படி அல்லாஹாலா மனிதர்களுக்கு எளிதான வழியை வழியை காட்டி இருக்கின்றான் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார் யூசுஃப் யாக்கலே இஸ்லாமர்கள் சொன்னார்கள் இந்த பல வாசல்களை வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஒமா ஒகுனி அன்கும் மினல் லாகிமின் ஷை உங்களை விட்டும் அல்லாவின் பொருள் அல்லாவிடத்திலிருந்து உங்களை விட்டும் எந்த பொருளையும் நான் தடுத்து விட முடியாது அல்லா இடத்துல என்ன வருதோ அதை நான் தடுத்து விட முடியாது என்னுடைய ஆசையை நான் சொல்கிறான்ப்பான் நீ அந்த பக்கம் அப்படி நான் பல வாசல்களையா போகும் இனியில் இழப்பு இல்லாறில்லா சட்டத்தை ஏற்படுத்துவது உலகத்திலே சட்டங்களை விதிப்படுத்துவது நெறிப்படுத்துவது அல்லாவை தவிர வேறு யாருமே கிடையாது அதை இத்தவக்கள் அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் வாழை இப்ப தவக்களில் முத்த வைக்கிறோன் அவன் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்பிக்கை வைக்கட்டும் என்றும் சொன்னார் சரி அந்த யூசுப் அலிஸ்லாம் யாக்கு அலிஸ்லாத்து அந்த பத்து மக்களும் பதினோரு பேரும் இப்போ புனியாமீனை சேர்த்து பதினோரு பேரும் வந்தாங்க அபூகும் அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு ஏவியவாறு அவர்கள் நுழைந்த பொழுது ஒரு வாசல்ல போகிற அவங்க சொன்ன தந்தை சொன்ன மாதிரி நாலு வாசல்ல பிரிஞ்சு போனாங்க அவர்களுக்கு அது தடுத்து விடவில்லை அலைத்துடைய மனசில் இருந்த ஒரு ஆசையை ஒரு ஹாஜத் ஒரு தேவையை அவர் நிறைவேற்றி கொண்டதை தவிர வேறு எதையும் அது தடுத்து விடவில்லை அலேஸ்லாத்துக்கு ஒரு ஆசை அப்படி ஒரு மனசுல வந்துச்சு அந்த ஆசை தான் நிறைவேறிச்சே தவிர இவங்க இப்படி போனதுனால எந்த பாதுகாப்பும் கிடைச்சிடல ஏன்னு கேட்டால் அந்த பயணத்தில் என்னாச்சுன்னு கேட்டால் யூசுஃபலிஸ்லாம் அவர்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் காணாமல் போனாங்களோ அதே மாதிரி அந்த புனியா மீனும் போயிட்டார் அடுத்து அந்த பயணத்தில் புனியா மீனாக யூசுஃப் அலைய்ஸ்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அவர் திருடு திருடினார் திருடி விட்டார் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இப்போ அதை பத்து பேர் தான் திரும்பி வந்தாங்க பல வாசல் வழியாக போங்க கண்ணு பற்றும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டோம் ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்காண்டி பல வாசல் வழியாக போங்கன்னு சொன்னாங்க பல வாசல் வழியாக போனாங்க என்னாச்சு இந்த மகனும் சேர்ந்து அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏகோபலேஸ்வலாத்த விட்டு மறைந்து விடக்கூடிய மறைந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு என்பதை அல்லாஹத்தலா சுட்டி காட்டு ஏகோபலே சொலாம் அவருடைய மனசில் உள்ள ஒரு தேவையை நிறைவேற்றியதை தவிர அல்லாவினிருந்து வேறு எந்த பொருளையும் அவர்களை விட்டும் அது நீக்கிவிடவில்லை அவர்கள் அப்படி நுழைந்தது நீக்கிவிடவில்லை என்று அல்லாஹால சொல்லுகின்றனர் ஆனா ஏகோப் அல இஸ்லாம் அவர்கள் ஒரு பெரிய நபியாச்சே இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதுவும் அல்லாஹாலுடைய உத்தரவுதம் ஒரு வாசல் வழியாக போகாதீங்க பல வாசல் வழியாக போங்கன்னு சொன்னதும் அல்லாஹுடைய உத்தரவுதான் ஏன்னு கேட்டால் அல்லாவிலிருந்து இவர் ஒரு அறிவை பெற்றிருக்கின்றார் அது வேற யாருக்கு அந்த அறிவு கொடுக்கப்படவில்லை அதை அல்லாஹால தெளிவுபடுத்துகின்றார் அவர் நான் சொன்னபடி தான் செஞ்சார் அப்படிங்கிறதை அல்லாஹால உறுதிப்படுத்துகின்றான் அவர் நிச்சயமாக அவர் யாக்கோப் அலே இஸ்லாம் அவர்கள் அறிவுடையவராக இருந்தார் அந்த அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்ததின் காரணமாக ஏற்பட்ட அறிவு அந்த அறிவுடையவராக அவர் இருந்தார் அதன் காரணமாக அவர் சொன்னார் ஆனா யாக்கோப் அலேஸ்லாம் சொன்னாங்க அவர் எப்படி இப்படி சொல்லலாம் அவர் பெரிய நபி ஆச்சே ரசூல் ஆச்சே அவர் அல்லாமல் நம்பிக்கை வைக்கலையா அப்படின்னா மக்கள்ல சிலர் நினைக்கக்கூடிய பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் யாராவது அப்படி பேசினால் நினைத்தால் அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் அதை சொல்றான் அந்த வலாக்கின் அக்சரன் எனினும் பெரும்பாலான மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை எதை அறிந்து கொள்ளவில்லை யாக்குமலை ஏன் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம சொல்லித்தான் சொன்னார் அவர் அப்படிங்கிறதையும் அல்லாஹாலா உறுதிப்படுத்துகின்றார் அது மற்றவர்களுக்கு தெரியாது அந்த நபிக்கு தெரியும் அல்லாஹுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தால் அந்த நபி சொன்னார் அவள் சுருக்கமான கருத்து அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் நபிமார்கள் செயல்படுத்தினார்கள் சொல்லாத எதையுமே சொல்ல கிடையாது அதனால அல்லாஹிடத்தில் அதை ஒப்படைத்து விட தர்க்கம் செய்து கொண்டிருக்க கூடாது பிரச்சனையும் உருவாக்கி ஏன் எப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படி செய்யலாமா இப்படி அவர் நபியா இந்த நபி இப்படி இருக்கலாமா அப்படின்லாம் பேசிக்கொள்ள கூடாது அடுத்து இப்போ அந்த பத்து பேர் பதினோரு பேரும் யூஸ் அலைசிலாத்தில் போறாங்க அதை எல்லா அந்த காட்சியை எல்லாம் சொல்லு வல்லம்மா தஹலு அலா யூஸ் யூசுப் அலேஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் வந்தபொழுது ஆவா இலஹி அஹாஹூ யூசுஃப் அலையலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரை தன் பக்கம் அணைத்து கொண்டார் அணைத்து கொண்டார் புனியாமி நாற்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தது தம்பியை பார்த்த அந்த ஆசையினால பாசத்தினால தன்னுடைய தம்பியை அணைத்து கொண்டார் போன சொன்னாங்க இந்த பத்து பதினோரு பேரும் போகிறாங்க அரசர் அவர்களே நீங்கள் அழைத்து கொண்டு வர சொன்னபடி எங்களுடைய தம்பியையும் நாங்கள் அழைத்து கொண்டு வந்து விட்டோம் இவர் தான் இவர் பேர் தான் புனியா நாங்கள் எங்களுடைய தந்தை இடத்துல சொல்லிட்டு இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொண்ணே அவர்கள் யூசுஃப் அலி அவர்கள் தன்னுடைய தம்பியை தன்னோடு அழைத்து கொண்டார் சேர்த்துக்கொண்டார் அப்படின்னு அல்லாஹால சொல்லுகின்றார் இந்த பாசத்தின் காரணமாக சேர்த்துக்கொண்டார் அழைத்துக்கொண்டார் சரி இப்போ அனைத்து கொண்டார் அப்படின்னா கூட இவர் ஏன் எப்படி செய்கிறாருன்னா அந்த தம்பிக்கு தெரியாது புனியாமினுக்கு தெரியாது இவர் அரசர் யூசுஃப் தான் அப்படின்னு அவருக்கு தெரியாது இவரு சகோதரர்களுக்கும் தெரியல அது இவருக்கு தான் தெரியாது ரெண்டாவது மூணா இன்னொரு தடவை வரும்பொழுது தான் அவர்களுக்கு தெரியும் மூணாவது தடவை வரும்பொழுது தான் தெரியுது தெரியப்படுத்துகின்றார்கள் இப்போ பதினோரு பேர் இருக்கிறாங்க இவங்களுடைய இந்த ப பேர் இந்த ரெண்டு பேரின் மீது வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் இல்லையா இந்த பொறாமையின் காரணமா தானே கூத்தி கொண்டு வந்து கிணத்துல போட்டாங்க அப்புறம் அடிமின்னு சொல்லிட்டு விற்றாங்க அப்படிலாம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இந்த பொறாமை குணம் வஞ்சக எண்ணம் தன்னுடைய தன் மீதும் தன்னுடைய சகோதரின் மீதும் இருக்கக்கூடிய அந்த பொறாமை உணர்வு எண்ணம் அப்படியே இருக்குதா அல்லது போயிடுச்சா இவங்களுக்கு அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு ஒரு சோதனை செய்வதற்காக வேண்டி யூசுஃப் அலேஸ்வலாம் அவர்கள் ஒரு ஏற்பாடு செய்கின்றார் ஆறு தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொன்னார் ஆறு தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொன்னார் அவங்க வந்தாங்க நீங்கள் கலைப்பாக இருப்பீங்க உணவு சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறு தாம்பாளத்தில் உணவு கொண்டு வைக்கப்பட்டது ஒரு தாம்பாளத்தில் ரெண்டு பேர் சாப்பிடுங்க அப்படின்னாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க அந்த பத்து பேர் என்ன பண்ணாங்க அஞ்சு தாம்பலத்தில் ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்துக்கிட்டா புரியாமல் தனியாக விட்டாங்க தனியாக விட்டுட்டாங்க ஆ அஞ்சு தாம்பாளத்தில் கொண்டு வர சொன்னாங்க அஞ்சு தாம்பளத்தில் பத்து பேர் உட்காந்துக்கிட்டாங்க முனியாமீனை கூப்பிடவே இல்லை விட்டுட்டாங்க யூசுப் அலையாமல் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு அதனால தான் இந்த ஏற்பாடு செஞ்சாங்க இன்னொரு தாம்பாளத்தில் உணவு கொண்டு வர சொல்லி அந்த தாம்பாளத்தில் முனியா மீனை உட்கார வச்சு தாங்களும் அவரோடு உட்காந்து சாப்பிட்டாங்க யூசுஃப் அலையாமர்கள் தன்னுடைய தம்பியுடனே சேர்ந்து சாப்பிட்றாங்க இதை பார்த்தாங்க அவங்க அஹா அரசரரோடு உட்காந்து சேர்க்க பாக்கியம் அந்த பையனை கிடச்சிக்கிச்சு அவருக்கு கிடச்சிக்கிச்சு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட நினைச்சாங்க இப்படி சாப்பிடும் பொழுது யூசுப் அலி அவர்கள் புனியாமின்ட்ட கேட்குறாங்க உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புனியாமின் அம்மா இருக்காங்களா இல்லை இரண்டுட்டாங்க இப்போ யார் இருக்கிறா சின்னம்மா இருக்கிறாங்க அவங்க பேர் என்ன ராகி உங்கள் தாப்பனார் பேர் என்ன யாஹூப் அவர் அவர் யார் பெரிய நபி அவர் அல்லாவுடைய நபியாக சூழார் அப்படின்லாம் வேலை தம்பிகிட்ட பேசுறதுக்காகட்டி கேட்டுக்கிறாங்க இதெல்லாம் சாப்பாடு முடிஞ்சு இரவு நேரமாச்சு படுக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு ரெண்டு பேரும் ஒரு பெட்டில் படுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு செஞ்சாங்க ஒரு பெரிய பெட்டு டபுள் காட் அப்படின்னு டபுள் காட் அது மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு இந்த பத்து பேரும் அஞ்சு இதில் படுத்துக்கிட்டாங்க முனியா சும்மா விட்டாங்க அவருக்கு கட்டல் இல்லை படுக்கிறதுக்கு இடம் இல்லை உடனே யூசுஃப் அலிஸ்லாம் அவர்கள் அவரை அழைத்து கொண்டு போய் தங்களோடு படுக்க படுக்க வைத்துக் கொண்டார்கள் உயர்தரமான விரிப்புகள் உயர்தரமான கட்டில் அப்படி அந்த மாதிரி உள்ள படுக்கைகளை படுக்க வைத்துக் கொண்டார் இதையும் பார்த்தாங்க அவங்க ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் முதல்லே அவர் இங்கே கூப்பிட்டுருந்தா இதிலேயாவது படுத்துருப்பார் ரெண்டு பேர் படுத்தலாம் மூணு பேராதும் படுத்து வரும் இருக்கலாம் அவர் கூட்டு அரசரோடு சேர்ந்து படுக்க ஒரு சூழ்நிலையார் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இதெல்லாம் யூசுஃப் அலே அவர்கள் அவர்களை சோதனை செய்வதற்காக செய்த விஷயங்கள் அதுலாகத்தால சொல்லுகின்றான் ஆவா இலேஹி அஹாஹு தன்னுடைய சகோதரை தன் பக்கம் அவர் அணைத்து கொண்டார் காலை அவர் சொன்னார் யூசுஃப் அலைசல அவர்கள் சொன்னார்கள் இன்னி அன அகோக்க நான் தான் உன்னுடைய சகோதரர் யூசுஃப் அப்படின்னு சொன்னார் சாப்பிடும்போது சொல்லிட்டேன் பலா தபு காலு யாம இவர்கள் செய்கின்ற காரியத்தின் காரணமாக நீங்கள் கவலைப்பட நீ கவலைப்படா போட வேண்டாம் நான் இருக்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் எது செஞ்சாலும் சரி அவங்க என்ன செஞ்சாலும் சரி பெஷாமல் இருந்தது உடனே சொன்னார் ஏன் எனக்கு கொடுக்கல எனக்கு படுக்க இடம் கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல என்னையே விட்டுறீங்க அப்படின்லாம் அவங்கள்ட்ட போய் நீ கேட்க வாட்டுக்கு பேசாம கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார் பல தபு தஇஸ் கவலைப்பட வேண்டாம் விமா கால் முயலூன் அவர்கள் செய்க செய்கின்ற செயல்களின் காரணமாக நீ கவலைப்பட வேண்டாம் என்பதாகவும் யூசுஃப் அவர்கள் தன்னுடைய சகோதரத்தில் சொல்லித்திருந்தார்கள் பிறகு அவர்களுக்கு ஒரு நாள் இருந்தாமா அந்த ரெண்டு நாள் இருந்திருப்பாங்க எத்தனை நாள் இருக்க வைக்கணுமோ இருந்து இருக்க வச்சு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள்களை எல்லாம் முத கொடுத்த மாதிரியே இப்போ கொடுக்குறாங்க ஆனால் இப்போ பதினோரு பேர் கொடுக்குறாங்க பதினோரு ஒட்டகக்கத்தினுடைய சுமைகளை ஏற்றுகின்றார்கள் பலம்மா ஜஹும் ஜால சிக்காய்பல்லாத்தாலா அடுத்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகின்ற அடுத்த வாரம் சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம் யூசுஃப் அல்லி இஸ்லாம் அவருடைய இந்த சமூகத்திலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் நிறைய இருக்கின்றன ஆரம்பத்தில் நாம் சொல்லபடி கண்திருஷ்டி சம்பந்தமாக அல்லது சகோதரத்துவம் சம்பந்தமாக விளசியங்கள் இவையெல்லாம் நிறைய இருக்கின்றன எந்த படிப்பினைகள் சொல்லப்படுகின்றோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று பயனுடைய கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்குரிய தௌஃபியத்தை அல்லாஹால முடிவு தரு தந்தரு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 ارْسَلَ اللَّهُ بِالْحَقِّ مُبَشِّرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كَلَامِهِ الْقَدِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ فَلَمَّا جَهَّزَهُمْ بِجَهَازِهِمْ جَعَلَ السِّقَايَةَ فِي رَحْلِ أَخِيهِ ثُمَّ أَذَّنَ مُؤَذِّنٌ أَيَّتُهَا الْعِيرُ إِنَّكُمْ لَسَارِقُونَ قَالُوا وَاقْبَلُوا عَلَيْنَا مَاذَا تَفْقِدُونَ قَالُوا نَفْقِدُ سِبَاعَ الْمَلِكِ وَلِمَنْ جَاءَ بِهِ حِمْلُ بَعِيرٍ وَأَنَا بِهِ زَاهِمٌ قَالُوا طَاللَّهِ لَقَدْ عَلِمْتُم مَّا جِئْنَا لِنُفْسِدَ فِي الْأَرْضِ وَمَا كُنَّا سَارِقِينَ صدق பெரியவர்களை சகோதரர்களே அல்லாஹுடைய திருமையால் எழுநூற்றி பனிரெண்டாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூர யூசுப் என்ற அத்தியாயத்தின் அறுபத்தி ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன கால இன்னி தப்தி நான் தான் உன்னுடைய சகோதரர் யூசுப் இந்த நம்முடைய சகோதரர்கள் செய்த சில விஷயங்களை பற்றி நீர் கவலை கொள்ள வேண்டாம் என்பதாகவும் யூசுஃப் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரிடத்தில் சொல்லி காட்டினார்கள் பிறகு இரவு நேரத்திலே மற்ற விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்களை பிரிந்து வந்து நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த நாற்பது ஆண்டுகளிலே தங்களுடைய தந்தை என்ன செய்தார் எப்படி இருந்தார் தன்னுடைய குடும்பம் எப்படி இருந்தது சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அன்றைய இரவிலே கேட்டு தெரிந்து கொண்டார்கள் பிறகு புனியாமின் சொன்னார் தன்னுடைய சகோதரிடத்தை சகோதரிடத்தில் யூசுப் அலி இஸ்லாமரிடத்தில் என்னை உங்களோடு தங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்னை திரும்பி ஊருக்கு அனுப்ப வேண்டாம் இந்த சகோதரர்களோடு என்னை நீங்கள் அனுப்பிவிட என்னை இங்கேயே தங்க வைத்துக் என்பதாக சொன்னார் யூசுப் அலையாமர்கள் சொன்னார்கள் நான் எப்படி உன்னை தங்க வைக்க முடியும் நீ அவர்களோடு வந்திருக்கின்றாய் என்னை பற்றி யார் என்று அவர்களுக்கு தெரியாது தானியம் வாங்குவதற்கானி வந்திருக்கின்றாய் திருமணி செல்லுவதுதான் முறை அது மட்டுமல்ல இதற்கு முன்னதாக என்னை நம்முடைய தந்தை பிரிந்திருப்பதின் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய கவலைக்குள்ளானவர்களாக இருக்கின்றார்கள் நாற்பது ஆண்டுகளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது உன்னையும் பிரிந்துவிட்டால் மிக அதிகமான கவலை கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய தந்தை ஆகிவிடுவார் என்பதாக சொன்னபொழுது இல்லை நான் தங்களோடு தான் தங்குவேன் என்பதாக புனியா மீன் சொன்னபொழுது அப்படியானால் ஏதாவது ஒரு உபாயத்தின் மூலமாகத்தான் உன்னை தங்க வைக்க முடியுமே தவிர நேரடியாக அவர்களிடத்தில் எதையும் சொல்லி நான் செய்துவிட முடியாது அந்த உபாயம் சில வார்த்தைகளை நான் சொல்லுவதன் மூலமாக ஏற்படும் நீ உடன்பட வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அது என்ன என்பதாக கேட்டபொழுது யூசுப் அலே இஸ்லாமர்கள் அந்த இரவு நேரத்திலே சொல்லி தருகின்றார்கள் நாளைக்கு உங்களுக்கு தானியங்களை தயார் செய்து சுமை ஏற்றும் பொழுது அரசாங்கத்தினுடைய முத்திரைப்படியை உன்னுடைய தானியத்திலே நான் மறைக்க மறைத்து வைப்பதற்கான ஏற்பாடு செய்து பிறகு நான் அலுவலர்கள் மூலமாக சொல்லுவேன் நீங்கள் திருடிவிட்டதாக அரசாங்கத்தினுடைய முத்திரைப்படியை திருடிவிட்டதாக சொல்லி உன்னை என்னோடு தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடு செய்வேன் என்பதாக சொன்னார் சரி என்பதாக புனியாமின் ஒத்துக்கொண்டார் மறுநாள் அதே மாதிரி தானியங்களை எல்லாம் தயார் செய்து ஒரு நபருக்கு ஒரு ஒட்டகத்தினுடைய சுமை வீதம் பதினோரு நபர்களுக்கும் பதினோரு ஒட்டகங்கள் சுமை ஏற்றப்பட்டது அதை அல்ல சொல்லுகின்றான் பலம்மா ஜஹும் அவர்களுக்கு யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சுமைகளை ஏற்பாடு செய்தபொழுது ஜால சிகாயத்தி ரஹ்லி அஹீஹி அரசாங்கத்தினுடைய அரசர் தண்ணீர் குடிக்கக்கூடிய பானம் அருந்தக்கூடிய அந்த பாத்திரத்தை தன்னுடைய சகோதரருடைய அந்த பயண சாமானத்திலே வைத்துவிட்டார் அதாவது வைக்கும்படி யூசுப் அலையாம் வைத்தார் என்று சொன்னால் வைப்பதற்காடி ஏற்பாடு செய்தார் யூசுஃப் அலையாருடைய உத்தரவின்படி ரகசியமாக ஒருவர் அந்த பாத்திரத்தை தன்னுடைய சகோதரருடைய அந்த பொதியின் உள்ளே வைத்து மறைத்து வைத்து இது புனியாமீனுக்கு தெரியும் யூசுஃபுக்கு தெரியும் யார் வைத்தாரோ அவருக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது சரியெல்லாம் தயாராகி அவர்கள் தங்களுடைய ஒட்டைகளை ஓட்டி கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் சற்று ஊரம் சென்று கொஞ்ச தூரம் போன பிறகு அரசாங்கத்துடைய அலுவலர்கள் சிலர் வேகமாக ஓடி வந்தார்கள் சும்ம அதன முன் ஒரு அறிவிப்பாளர் அறிவித்தார் பிறகு பிறகு என்று சொன்னால் சற்று நேரம் கழித்து இவர்கள் சற்று தூரம் போன பின்னால அலுவலர்களிலே சிலர் ஓடி வந்து அறிவிப்பு செய்தார்கள் ஐயத்துகல் அகீர் என்னக்கும் நிச்சயமாக நீங்கள் திருடர்களாக இருக்கின்றீர்கள் என்பதாக சத்தமிட்டு சொன்னார் இந்த போன பதினோரு பேரும் அப்படியே நின்று விட்டார்கள் திரும்பி பார்த்தார்கள் அந்த அலுவலர்கள் பக்கத்திலே வந்தார்கள் இவர்கள் கேட்கின்றார்கள் காலுலு அலைகின் அந்த அலுவலர்களை நோக்கி இந்த சகோதரர்கள் கேட்டார்கள் மாதா தபிதோன் எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்ன காணாமல் போச்சு ஏங்களை இப்படி கூப்பிடுறீங்க திருடர்கள் என்று சொல்லுகிறீர்கள் எதை நாங்கள் திருடி வந்து விட்டோம் எதை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதாக கேட்டார்கள் ஹாலு அவர்கள் சொன்னார்கள் நஃபில் மலிக்கு அரசருடைய முத்திரை படியை நாங்கள் இழந்து விட்டோம் அது நீங்கள் தான் திருடியிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய முழுமையான சந்தேகம் வலிமன் ஜா அபிஹி ஹெம்லுபாயர் நாங்கள் இப்பொழுது உங்களை தேடி எடுப்பதற்கு முன்னதாக உங்களிடத்தில் தேடி எடுப்பதற்கு முன்னதாக நீங்களாக அதை கொண்டு வந்து கொடுத்து விட்டால் யார் அப்படி கொண்டு வருகின்றாரோ கொடுத்து விடுகின்றாரோ அவருக்கு ஹெம்லுபாயர் ஒரு ஒட்டகத்தினுடைய சுமை தானியம் அதிகமாக தரப்படும் பரிசு தரப்படும் பதினோரு ஒட்டகம் இன்னொரு ஒட்டகத்துடைய சுமையும் நாங்கள் தருகின்றோம் அதை கொண்டு வந்து கொடுத்தா நீங்களாக கொண்டு வந்து கொடுத்தா அந்த வந்த அலுவலர்களிலே காவலாளர்களே ஒருவர் சொன்னார் வானபி ஈம் அப்படி அதிகபட்சமாக ஒரு ஒட்டகத்துடைய சுமை தானியத்தை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்பதாகவும் சொன்னார் புனியாமீனுக்கு தெரியும் இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது நம்முடைய சகோதரன் நம்மை தங்க வைப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார் என்பதும் தெரியும் அதனால் புனியாமீன் எதுவுமே சொல்ல அந்த பத்து சகோதரர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார்கள் நாங்க அப்படி எந்தவிதமான திருடர்களும் அல்ல நாங்கள் சில நாட்கள் இங்கே தங்கி இருக்கின்றோம் இதற்கு முன்னதாக உங்களிடத்தில் வந்திருக்கின்றோம் எங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் எந்த விதமான குழப்பம் இங்கே வரவில்லை தானியம் வாங்குவதற்காக மட்டும்தான் வந்தோம் என்பதாக எல்லாம் சொன்னார்கள் காலு அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹி மீது சத்தியமாக நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் இந்த பூமியிலே நாங்கள் குழப்பம் செய்வதற்காக வரவில்லை திருடுதல் என்பது குழப்பத்தை உண்டாக்குவது சமுதாயத்தில் அதுக்காக நாங்கள் வரல பமா கும்னா சாரிஹீன் நாங்கள் திருடர்களும் அல்ல நாங்கள் திருடக்கூடியவர்களாகும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்றல்லாகத்தலா குறிப்பிடுகின்றான் இதில் யூசுப் அலை அவர்கள் இந்த தந்திரத்தை ஏன் செய்தார்கள் என்பது முதல் கேள்வி இவங்க திருடலை திருடர்கள் என்ற ஒரு பெயரை தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கின்றார்கள் இவர்கள் திருடிவிட்டார்கள் என்பதாக பல கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன திருடர்கள் என்று சொன்னது உங்களை பார்த்தால் திருடர்களை போல் தெரிகின்றது என்ற கருத்திலே சொல்லப்பட்ட வாசகம் இது நீங்கள் தான் அதை எடுத்திருப்பீர்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அல்லது நீங்கள் திருடர்கள் என்பதாக அந்த சகோதரர்களை யூசுஃப் அலி அவர்கள் பழி சொன்னது உண்மையிலே கடைசியில் அவருடைய சகோதரத்துடைய சகோதரருடைய அந்த பொதியிலிருந்து அந்த அரசாங்க முத்திரையுள்ள அந்த மரக்காலை அந்த படியை எடுக்கின்றார்கள் இப்போ திருடர்கள் என்று சொன்னது உண்மையாகிவிட்டது ஆனால் உண்மையிலே இவங்க திருடல திருடர்கள் என்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தந்திரத்தின் காரணமாக தன்னுடைய சகோதரரை தங்க வைப்பதற்காக தந்திரம் செய்து இதை சொல்லுகின்றார் சரி இப்போ யூசுப் அலிஸ்லாம் அவரும் பெரிய நபி ஒரு நபியினுடைய மகன் இந்த மக்கள் எல்லாம் யூ யாக்கு அலைய் சொல்லாம் ஒரு பெரிய நபி ரசூல் அவருடைய மக்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை சொல்லலாமா என்றால் அதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது யூசுஃப் அலே அவர்களை குழந்தையாக இருந்த நேரத்தில் தங்களுடைய தந்தை இடத்திலிருந்து இவர்கள் அபகரிக்கக்கூடிய நிலையில்தான் நாங்கள் காட்டுக்கு செல்லுகின்றோம் நாங்கள் ஆடு மேய்ப்பதற்காக செல்லுகின்றோம் எங்களுடைய சகோதரர் யூசுஃபையும் அனுப்பி வையுங்கள் நாங்கள் அப்படியே விளையாண்டு கொண்டு வந்து தங்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் என்பதாக சொல்லி யூசுப் அலையலாம் அவர்களை ஒரு பாழ்கிணற்றிலே தள்ள வேண்டும் என்ற முடிவோடு அவர்களை அங்கிருந்து அழைத்து வந்தார்கள் யூசுப் அலையலாம் அவர்களை தங்களுடைய தந்தையிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது அவர்கள் விளையாடுவதற்க தன் தம்பியின் மீது பாசத்தின் காரணமாக அல்ல அல்லது தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல யூசுஃபை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்தார்கள் அப்படியா யாகூப் அலே இஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து யூசுஃபை பிரித்து கொண்டு வந்தது ஒரு விதமான திருட்டு குற்றம் தந்தையிடத்திலிருந்து மகனை மிக பிரியமாக பாசத்துடன் இருக்கக்கூடிய அந்த மகனை தந்தையிடத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் தந்தையிடத்திலிருந்து திருடி கொண்டு வந்தார்கள் என்பதாக பொருளாகும் தொலமாக்கள் முகசீன்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவை அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு என்பது வேறு அதெல்லாம் என்ன நாடி இருக்கின்றாலும் அந்தபடி நடக்கின்றது வெளிப்படையான காரணத்திலே தந்தை இனத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தது ஒரு வகையான திருட்டாக மாறுகின்றது ஏனென்றால் அந்த பொருளை அந்த யூசுப் அலையலாம் அவர்களை திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்கவில்லை பால்கிணற்றிலே தள்ளிவிட்டு அவர் இறந்து விட்டதாக ஓனாய் சாப்பிட்டு விட்டதாக போய் சொன்னார்கள் இப்போ அந்த வகையிலே பார்க்கும்பொழுது அவர்கள் யூசுஃப் அலி அவர்களை திருடியவர்கள் என்ற பெயர் அவருக்கு அவர்களுக்கு இருக்கின்றது அதனால் அந்த கருத்திலே யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய ஏவலாளர்களுக்கு சொல்லி ஐயத்துகல் இன்ன கும்ல சாரி ஹோன் ஒட்டக கூட்டத்தினரை நீங்கள் திருடர்கள் என்று சொல்ல சொன்னார்கள் என்பதாக விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றனர் உண்மையிலேயே இந்த மரக்காலை அந்த தங்க மரக்காலை திருடியதற்கான திருடல்கள் என்று சொல்லவில்லை தங்களையே தங்களுடைய தந்தையினத்தினர் திருடி கொண்டு வந்தார்கள் அந்த பெயர் இவர்களுக்கு பொருத்தம்தான் என்பதற்காக வேடி சொல்லப்பட்ட விஷயம் என்பதாக கருத்து சொல்லப்படுகின்றது இங்கே அந்த பொதியிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரம் இருக்கின்றதே அது அரசாங்கத்தினுடைய முத்திரை படி என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த வாசகத்திலேயே அல்லாஹால இந்த ரெண்டு ஆயத்தில் மறைத்து வைக்கப்பட்ட அந்த பாத்திரம் இருக்குது அதற்கு ஜால சிகாயத்தா என்ற ஒரு பெயரை சொல்லுகின்றான் அல்லு நஃபா சுபா என்ற இன்னொரு பெயரை சொல்லுகின்றான் ஒரு பொருளுக்கு ரெண்டு பேரை அலகத்தின் படி மரக்கால் அப்படின்னு அர்த்தம் சரியா தண்ணி குடிக்கக்கூடிய பாத்திரமா மரக்காலா அந்த மறைச்சு வச்சது அப்படின்னா ரெண்டும் தான் எப்படி ரெண்டும் தான் அது தங்கத்தால் அல்லது வைடூரியத்தால் அல்லது வேறு உயர்ந்த பொருள்களால் செய்யப்பட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு பாத்திரம் அது ரொம்ப அற்புதமாக வேலைப்பாட்டுடன் இருக்கும் அதுக்கு மேலையும் அதனுடைய வாய் இருக்கும் கீழையும் வாய் இருக்கும் கீழையும் வாய் இருக்கும் ஒரு கப் என்று வைத்துக்கொண்டால் அந்த கப்பை ரெண்டு கப்பை இப்படி வச்சுக்கணும் அதனுடைய பின்பக்கத்தில் ரெண்டையும் ஒன்றா செஞ்சு தான் நடுவில் அதனுடைய பிடி இருக்கும் நடுவில் காது போன்று அதற்கு பிடி இருக்கும் அந்த பிடியை இப்படி பிடிச்சா அந்த பக்கம் ஒரு பகுதி இருக்கும் இப்படி திருப்பி பிடிச்சா இந்த பக்கம் ஒரு பகுதி இருக்கும் அங்கே யூசுஃப் அலைசலாம் அவர்களுடைய அந்த அரசாங்கத்திலே அந்த பாத்திரத்தில்தான் அந்த மரக்காலில் தான் தானியம் அளக்கக்கூடிய பழக்கமும் இருந்தது அரசருக்கு குறிப்பாக தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் அந்த பாத்திரத்தின் மூலமாக அவர்கள் குடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது அதனால் ரெண்டு சேர்ந்தது ஒரு பாத்திரம் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாத்திரமாகவும் அரசர் தண்ணீர் அருந்தக்கூடிய பாத்திரமாகவும் அரசாங்கத்தினுடைய தானியங்கள் அளக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாத்திரமாகவும் ரெண்டுமாக அது இருந்தது என்ற காரணத்தினால் ரெண்டு பேர் அதற்கு அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் சட்டம் விளக்கப்படுகின்றது அந்த ஏவலாளர்களிலே ஒருவர் சொன்னார் யார் இந்த மரக்காலை அந்த பாத்திரத்தை கொண்டு வருகின்றாரோ தானாக கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றாரோ அவருக்கு ஒரு ஒட்டகச் சுமை தானியம் அதிகமாக வழங்கப்படும் நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்பதாக சொல்லுகின்றார் இது யாராவது ஒருவர் இதை நீ செய்தால் நான் அவரிடத்தில் இருந்து அதாவது ஒரு வேலைக்காரத்தில் அவர் சொல்லுகிறான் என்று அந்த வேலைக்காரரை பார்த்து நீ இந்த வேலை செஞ்சிட்டேன்னு சொன்னால் உன்னுடைய முதலாளி இடத்துல சொல்லி உனக்கு ஆயிரம் ரூபாய் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த முதலாளி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய நிலை ஒருவருக்கு ஏற்படலாமா என்றால் அப்படி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவராக ஒருவர் இருக்கலாம் என்பதும் இந்த வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது அவரிடத்தில் அந்த நான் ஆயிரம் ரூபாய் வாங்கி தர்றேன் நீ இந்த வேலை செஞ்சிட்டா என்று ஒருவருக்கு சொல்லலாமா என்று கேட்டால் சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் அப்படி சொல்லிவிட்டால் அவருக்கு பேர் ஜாயிம் அப்படின்னு பேர் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர் அந்த பொறுப்பேற்றுக் கொண்டால் எதை பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அதை செய்வது அவர் மீது வாதிப்பாயிடும் அந்த சட்டத்தையும் அல்லாத்தாலா அனபிஹி ஜீம் என்ற வார்த்தை வாசகத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஒருத்தர் கடனாளியா இருக்கிறார் அவர் வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல அந்த இன்னொருவர் ரொம்ப பரோபகார தன்மை உடையவர் பொதுநலவாதி அப்படின்னு வச்சுங்க அவர்கிட்ட வந்து சொல்றார் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க கடன் நிறைய ஆயி போச்சு எனக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர் அந்த பொதுநலவாதியாக இருக்கக்கூடிய அவர் சொல்றார் நீ கவலைப்படாத ஐம்பதனாயிரம் ரூபாய் கடனை நீ அடைக்கிறதுக்கு நான் வழி செய்யறதுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொல்றாரு வச்சுங்க இப்ப இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் கட்டாயமாக அவர் யாரிடத்திலாவது காசு வாங்கியாவது யாரிடத்திலாவது போட்டு போய் கேட்டு யாசகம் வாங்கியாவது அவருடைய கடனை அடைக்க வேண்டும் இந்த நேரத்தில் அந்த பொறுப்பேற்றுக் கொண்டார் பாருங்க அவர் யாசகம் சேர்ப்பதும் கேட்பதும் ஜாயிஸ் கூடுல்ல அலிஸ்லம் ஒரு சாவி வந்தார் அகீம் ஹிசாம் என்று நினைக்கின்றேன் அவர் யார சொல்ல ஏதாச்சும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டார் ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லை கொஞ்சம் இரு அப்படின்னு சொன்னாங்க ஏதாச்சும் வந்தா தருவதற்காக வேண்டி சொன்னாங்க அப்படி உட்கார்ந்து இருந்த நேரத்திலே ரசூல்லாய் சல்லாஹ்லாம் ஒரு இடத்துல சொல்லுகின்றார்கள் இந்த விஷயத்தை மூன்று விஷயங்களை சொன்னார்கள் அதிலே ஒன்று இது அகீமே இந்த உலகத்தினுடைய பொருள் இருக்கிறது அது இனிமையானது பசுமையானது அது அதிகம் போதும் என்ற மனம் நிறைவோடு அது யாரும் அதனை ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனால அந்த பொருளை யாரிடத்திலாவது யாசகமாக கேட்பதாக இருந்தால் மூன்று நபர்களுக்கே தவிர வேறு யாருக்கும் ஜாயிஸ் இல்லை அடுத்த வருடத்தில் கேட்பது ஜாயிஸ் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த மூன்று நபர்களே ஒருவராக சுல்லா சிலாசன் ஜவீம் என்பவரையும் குறிப்பிடுகின்றார் அதாவது ஒருவருடைய கடனுக்காக இன்னொருவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் அல்லது ஒருவருடைய தேவைக்காக இன்னொருவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் என்றால் இந்த பொறுப்பேற்றுடிய அடுத்த கேட்பதுவால் செய் மூன்று நபர்கள் அல்லாத வேறு கேட்பது கூடாது என்பதாகவும் சொல்லிக்காட்டுகின்றார் ஆக பொறுப்பேற்றுக் கொள்வதும் கூடும் பொறுப்பேற்றுக் கொண்டால் அதனை நிறைவேற்றுவது வாஜிப் என்பதும் இந்த சட்டத்தை இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் சொன்னு நாங்கள் பூமியிலே இந்த பூமியிலே இந்த எகிப்து பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்களும் அல்லர் நாங்கள் திருடர்களும் அல்லர் என்பதாக சொன்னார்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களை சில தினங்கள் உங்களை இங்கே தங்கி இருக்கிறோம் நாங்கள் எந்த விதமான இந்த மாதிரி தவறான காரியங்களையும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னோம் அவங்க சொன்னாங்க அந்த ஏவலாளர்கள் சரி அந்த பாத்திரம் உங்கள் மூட்டைகளில் இருந்து எடுக்கப்பட்டு நீங்க பொ அப்படின்னு இருந்தீங்கன்னு சொல்றீங்க அவருக்குரிய தண்டனை என்ன இங்கு காதிபீன் நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் என்பதாக கேட்கின்றார்கள் அந்த அரசாங்க ஏவலாளர்கள் இவங்களிடத்தில் கேட்கிறாங்க நீங்க திருடி இருந்தீங்கன்னா என்ன தண்டனை கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அசல்ல எப்படி சொல்லணும் நீங்கள் திருடுறதாக தெரிஞ்சிச்சு உங்களுடைய கை துண்டிக்கப்படும் அல்லது சவுக்கடி கொடுக்கப்படும் அல்லது சிறையில் அடைக்கப்படும் அல்லது உனக்கு எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் எங்கள் நாட்டு சட்டம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்படி சொல்லலைங்க இதுவும் யூசுஃபலேஸ்லாமா கூட ஏற்பாடுதான் நீங்கள் போய் அவங்கள்ட்ட இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை உங்களுடைய பொதியிலிருந்து நாங்கள் எடுத்து விட்டால் உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அரசர் இடத்துல அப்படின்லாம் சொல்லாதீங்க அவங்கள்ட்டே கேளுங்க என்ன தண்டனை கொடுக்கறதுன்ட்டு அவங்களா சொல்லுவாங்க அந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா யூசுஃப் அலைசலாம் எகிப்து நாட்டிலே அந்த நாட்டு சட்டப்படி அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய சட்டம் என்னவென்று சொன்னால் ஒரு ஒரு பொருளை திருடிவிட்டால் அது உறுதிப்படுத்தப்பட்டு இவர் திருடர் என்பதாக நிரூபிக்கப்பட்டு திருடப்பட்ட பொருளை போன்று ரெண்டு மடங்கு பொருள் அவரிடத்திலிருந்து வசூலிக்கப்பட்டு அவர் விட்டுவிடப்படுவார் அதுதான் அவருக்கு தண்டனை அந்த காலத்தில் பத்து ரூபா திரண்டி இருந்தார் இருபது ரூபா வாங்கிட்டு விட்டுருவாங்க பத்து ரூபா திருடினதுக்காண்டி அதிகபட்சமாக அந்த பத்து ரூபாயும் வாங்கிக்குவாங்க அப்புறம் ஒரு இருபது ரூபாயும் வாங்கிடுவாங்க ஆக அவருக்கு தண்டனை தான் ஆயிரம் ரூபா திரண்டி இருந்தார் ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் அப்படிங்கிற மாதிரி பத்தாயிரரூபா திருந்தார் இருபது ரூபா ஃபைன் அப்படி ஆனால் இங்கே அப்படி செஞ்சிட்டா புன்யாமீனை தங்க வைக்க முடியாது அப்போ புன்யாமீனை தங்க வைப்பதற்கான உள்ள ஏற்பாடு தானே அதனால் பனி இஸ்ரவேலர்கள் அதாவது யாக்குப் அலிஸ்லாம் அந்த மார்க்கத்திலே அவங்க ஒரு மார்க்கத்தை அல்லாஹால இருந்து கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்களே அந்த மார்க்கத்தில என்ன சட்டம் அந்த சட்டத்தை யூசுப் அலிசலாம் விளங்கி வச்சிருந்தாங்க தெரியும் அவங்களுக்கு அந்த சட்டம் என்ன தெரியுமா யார் திருடனாரோ அந்த திருடினவரை அடிமையாக ஆக்கி கொள்ளுவது அதுதான் சட்டம் திருடியவரை அடிமையாக ஆக்கிக் கொள்வது என்று சட்டம் வனி இஸ்ரவேலர்களுடைய சட்டம் அதாவது யாக்கு அலி சலாத்துடைய மத உள்ளது அதனால இந்த ஏவலர்கள் கேட்கிறாங்க அந்த மரக்கால அந்த பாத்திரத்தை உங்க பொருள்ல இருந்து எடுத்துட்டா என்ன தண்டனை கொடுக்கறது அந்த ஆளுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் அவருக்கு என்ன தண்டனை காலு அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் ஜசா உஹு மம் உஜிதி அதற்குரிய தண்டனை யாருடைய கொதியிலே யாருடைய சுமையிலே அது பெற்றுக்கொள்ளப்பட்டது அவர்தான் அவரையே தண்டனை ஆகியோம் அவர் தண்டனை அவர்தான் அப்படின்னு சொன்னா அவரை அடிமையாக ஆக்கி கொள்வது அப்படின்னா அவர் தான் அதற்குரிய தண்டனை கதாலிக்க நஜிசில் இப்படித்தான் திருடிய அநியாயக்காரர்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம் எங்க நாட்டில் எங்க மார்க்கத்துல அப்படின்னு அந்த சகோதரர்கள் சொன்னாங்க சரி இப்ப இன்னும் சோதனை எல்லாம் செய்யல மூட்டைலாம் அப்படியே இருக்குது ஒட்டகங்கள்ல ஏற்றப்பட்டு இப்ப எல்லாத்தையும் கீழே இறக்கி அல்லது இறக்காமலோ சோதனை செய்யறாங்க யார்கிட்ட அந்த மரக்கால் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு சோதனை எப்படி செய்கிறாங்க அதையும் யூசுவலைசெல்லாம் தான் சொல்லி தந்தாங்க இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போல உள்ள நேராக புனியாமீனுடைய மூட்டைகள் இருக்குது அதாவது அவத்து பார்த்துடக்கூடாது சந்தேகம் வந்து எப்படி இதுக்குள்ள இருக்கு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அப்போ ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது அதனால அவர்களுடைய மூட்டைகளை அவிழ்க்க ஆரம்பித்தார்கள் முதல்ல கபல வியாயி ச அந்த சகோதரருடைய மூட்டைகளை பையை அவிப்பதற்கு அவிழ்ப்பதற்கு முன்னாலே சகோதர புனியாமியனுடைய அந்த பொதியை அவிழ்ப்பதற்கு முன்னால் அவர்களுடைய அந்த சாமான்களை பார்த்தாங்க பத்துலேயும் இல்லை அவங்களுக்கு சந்தோஷம் சரியா எடுத்துருக்கோம் அப்பா இப்போ சிறு சிறு வயசு நம்ம தம்பி தான் அதனால அவங்க நம்பினாங்க சும்ம பிறகு இஸ்தஹா தன்னுடைய சகோ யூசுப் அலி இஸ்லாத்துடைய சகோதருடைய மூட்டையிலிருந்து அந்த பாத்திரத்தை வெளியாக்கினார்கள் எடுத்தார்கள் இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க தண்டனை இதுதான் பா இவரை எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க இவருக்கு மட்டும் கூட்டு போக முடியாது எல்லாரும் போனாங்க அரண்மனைக்கு திரும்பி அல்லா சொல்லுங்க கதாலிக்கு கித்னா அலி எப்படி இப்ப புனியாமீனை யூசுஃப் இடத்திலே தங்க வைப்பதற்காக வேண்டி அல்லா தான் செஞ்சா என்றது இங்கே அடுத்த வாசகத்தின் மூலமா அல்லா தான் இந்த ஏற்பாட்டை செய்யும் யூசுஃப் அலிசலாம் அவருடைய அறிவு பயன்பட்டது அவருடைய தந்திரம் பயன்பட்டது என்று கூட சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டால் அல்லாஹான் சொல்லி கொடுத்தாங்க யூசுப் அலையாத்துக்கு சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ் தான் ஏன்னா நபிதானே அவங்க பெரிய ரசூல் அதனால் அல்லாஹ் சொல்லித்தான் செஞ்சாங்க அதை இங்கே சொல்ல கதாலிக்க கீத்னாயு லி யூசுப் இப்படித்தான் யூசுஃபுக்கும் நாம் தந்திரம் செய்தோம் அதாவது யூசுஃபையும் இந்த மிஸ் தேசத்துக்கு கொண்டு கொண்டு வந்து அரசராக்குவதற்கு நாம தான் தந்திரம் செஞ்சோம் யூசுஃபுல்லும் நாங்கள் விளையாட போறோம் கூட்டு போறோம் காட்டுல விளையாடுவோம் சாப்பிடுவோம் உல்லாசமா இருப்போம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு கூட்டு வந்து கிணத்துல தள்ள வச்சது நான் தான் நாங்க தான் நான் தான் அப்புறம் அடிமையாக விற்பனை செய்தது செய்யப்பட்டது நான் தான் செய்ததுக்கு ஏற்பாடு செய்ததுனால்தான் அந்த ஜலியகாவுடைய வீட்டுல இருந்ததும் செஞ்ச வச்சது அங்கே அடிமையாக இருக்க வச்சதுனால்தான் பிறகு அங்க எல்லா வேலைகள் என்னென்ன நடஞ்ச சிறையில் இறக்க வச்சது மற்றும் எல்லாமே நான் தான் செய்தேன் என்று அல்லஹெல்லாம் சொல்லுகின்றான் கித்னா கதாலி கித்னா இப்படித்தான் யூசுஃபுக்கும் நாம் தந்திரம் செய்தோம் யூசுஃபை இந்த எகிப்து நாட்டு கண்ணா நாட்டிலே எகிப்து நாட்டுக்கு அரசராக வருவதற்கு ஏற்பாட்டை நாம் தான் செய்தோம் என்று கருத்து எகிப்து நாட்டுடைய அரசே அரசு சட்டத்திலே திருடியவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது இந்த மாதிரி இல்லை இந்த சட்டம் அங்க இல்ல அதை அல்லஹே சொல்லுகின்ற அந்த அரசருடைய மார்க்கத்திலே மார்க அரசுடைய சட்டத்திலே யூசுப் அலிஸ்வலாத்துடைய சகோதரரை பிடித்துக் எந்த வழியும் இல்லை சகோதரரை பிடிச்சு வைக்கிறதுக்கு அரசாங்க சட்டத்துல வழி கிடையாது அதனால தான் இந்த தமாரி தந்திரம் செஞ்சோம் அப்படிங்கிறான் இல்லா ஐயஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் தவிர அல்லாஹ் நாடினால் தவிர அல்லாஹத்தால இந்த தந்திரத்தை ஏற்பாடு செய்தால் தவிர அல்லாஹான் அப்ப தந்திரத்தை செய்து கொடுத்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த நேரத்தில் அந்த இதை அந்த பாத்திரத்தை புனியாமீனுடைய அந்த மூட்டையிலிருந்து எடுத்த பொழுது புனியாமீனை பார்த்து அந்த சகோதரர்கள் கேட்டாங்களாம் நாங்கள் நினைக்கவே இல்லையாப்பா இந்த மாதிரி திருடுவேன் சொல்லிட்டு இது யார்ப்பா இந்த மரக்கால் யார் திருடுனது யார் கொண்டு வந்து வச்சதுக்குள் நீ திருடுனையா அப்போ புனியாமின்னு சொன்னாரான் ஏன்னா முதல்லயே வந்து தெரியும் சகோதரர் யூசுப் அலி இஸ்லாமர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு யூசு புன்யாமின் சொல்லுகின்ற சகோதரத்தில் சொன்னார் எனக்கும் தெரியாது இந்த பாத்திரத்தை யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது அவருக்கு தெரியாதுல்ல பாத்திரத்தை வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க யார் வச்சாங்க அதனால அவர் பொய்யும் சொல்லல இந்த பாத்திரத்தை யார் வச்சாங்கன்னு தெரியாது ஆனாலும் நான் ஒன்னு சொல்றேன் யார் இந்த மூட்டையை இந்த பொதியில் இருக்கக்கூடிய சாமான்களை தானியங்களை ஏற்றினாரோ இந்த பொதியில் இருக்கக்கூடிய சாமான்களை யார் கொடுத்தாலும் அவர்தான் இந்த பாத்திரத்தை மறைத்து வைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ரெண்டு கருத்து அவ புனியாமின்னு சொல்றது யார் இந்த பொருள்களை கொடுத்தாரோ அவர்தான் இந்த பாத்திரத்தை இதற்குள்ளே மறைத்து வைத்தார் அப்படின்னு சொன்னா யூசுப் அலைஸ்லாம் தான் மறைச்சு வைச்சாங்கிறது கருத்து அவருடைய அவர் விளங்குனது ஆனால் இந்த சகோதர்கள் இப்படி இந்த வாசகத்தை சொன்னோம்னா சகோதரர்கள் எப்படி விளங்கினாங்க கேட்டால் யார் தானியத்தை கொடுத்தார்களோ அவர்கள் தான் சொன்னோம்னா அல்லா தானியம் கொடுத்தா அல்லாதான் மறைச்சு வைச்சோம் அப்படின்னு அவங்க வழங்கினாங்க யூசுப் புனியாமின் சொன்ன அந்த வாசகத்திலே அவர்களுக்கு சந்தேகம் வரல ஆனா இவர் திருடிட்டார் உண்மையிலேயே இவர் திருடி மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் உறுதியாக நம்பினாங்க அவங்க எப்படி இல்லாம எப்படி இந்த உன்னுடைய பயத்துல மூட்டையில மட்டும் இந்த பாத்திரம் இருக்க வேண்டிய காரணம் என்ன நாங்க எடுக்கல ஆனா நீ கண்டிப்பா அதை எடுத்திருப்ப என்ற நம்பிக்கையில அவர்கள் சொன்னார்கள் நீ தான் திருடினா என்பதா தான் அந்த வாசகத்தை புனியாமின் சொல்லுகின்றார் யார் இந்த தானியத்தை கொடுத்தாரோ அவர்தான் இந்த பாத்திரத்தையும் உள்ளே வைத்தார் என்பதாக சொன்னார் வழங்கினாங்க பொறுப்பில் அதை விட்டுவிடுகின்றார் என்பதாக இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது இப்ப புனியாமீன் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் தங்குவதற்குரிய ஏற்பாடு ஆகிவிட்டது இவர் திருடினார் என்ற காரணத்தினால் அவரை கொண்டு வந்து அங்க விட்டு சரி நீங்க போங்க இவர் அடிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க புனியாமியுடைய அரசாங்கத்திலே தன்னுடைய சகோதரருடன் அரண்மனையில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவருடைய அந்தஸ்து உயர்ந்ததாக ஆகிவிட்டது வெளித்தோட்டத்தில் பார்த்தா அவர் திருடினார் அடிமையாக என்ற நிலை ஆனால் அரண்மனையில் அவருடைய தன்மை எப்படி இருந்த நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர் அரசரோடு தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏன்னா அரசருடைய படியை அவர் திருடி கொண்ட காரணத்தினால் அரசரோடு இருக்கட்டும் என்பதாக முடிவு செய்யப்பட்டது இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பதவி என்பதாக குறிப்பிடு நாம் யாருக்கு நாடுகின்றோமோ அவருக்கு இப்படித்தான் பதவிகளை நாம் உயர்த்துவோம் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஒவ்வொரு அறிவாளனுக்கும் மேலாக ஒரு அறிவாளன் இருக்கின்றான் ஒரு அறிஞன் இருக்கின்றான் ஒரு அறிஞன் ஒரு கருத்தை சொல்லுவான் ஒரு விஷயத்தை நினைப்பான் செய்ய நினைப்பான் மேலாக இன்னொரு அறிஞன் இருப்பான் அந்த அறிஞனுக்கு மேலாக இன்னொரு அறிஞன் இருப்பான் எந்த மனிதரும் அறிவாளி என்பதாக நினைத்துக் கொள்ளக் கூடாது என்பதையும் அல்லாஹ் இதன் மூலமாக தெரிவிக்கின்றான் இவங்க நினைச்சாங்க நம்ம தான் பெரிய அறிவாளி நம்ம இந்த அரச இடத்துல சொல்லி இப்படி தங்க நம்மளுடைய இதை சொல்லி நம்ம சகோதரரை போட்டு வந்து நம்ம வாங்கிட்டு போறோம் தானியங்களை பதினோரு ஒட்டகங்கள் சுமக்கூடிய தானியங்களை வாங்கிட்டு போறோம் நினைச்சாங்க ஆனா யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய தம்பியை தன்னோடு தங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அவர்களுடைய அறிவை விட மிகப்பெரிய அறிவு அல்லாஹால எதை நாடுகின்றனோ அதை நடத்துவான் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கின்றது என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அல்லாஹாலா யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு பதவி உயர்வை தருவான் என்பதற்கும் இது ஆதாரமாகும் சாதாரணமாக இருந்த ஒருவர் அவர் அரசராக ஆனார் அரசரோடு தங்கக்கூடிய சூழ்நிலையை தன்னுடைய சகோதரருக்கும் அல்லாஹால கொடுத்து விட்டான் அவருடைய சகோதரருக்கும் கொடுத்து விட்டார் அல்லா தாலா சொல்ற ஒவ்வொரு அறிவுடையவருக்கும் மேலாக இன்னொரு அறிவாளி இருக்கின்றார் என்பதாக இது பொதுவாக உலக மக்களுக்கு மத்தியிலே உள்ள விஷயம் மட்டுமல்ல அல்லாஹாலாவை சார்ந்த விஷயமாகவும் ஆயத்தாகவும் அறிவி அறிவிக்கப்படுகின்றது சொல்லப்படுகின்றது அதாவது உலகத்திலே ஒரு பெரிய அறிவாளி அவர் தன்னை பெரிய அறிவாளி என்பது நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரை விட இன்னொரு பெரிய அறிவாளி இருப்பார் அவர் அறிவாளி அவரை விட இன்னொரு பெரிய அறிவாளி இருப்பார் அவரை விட இன்னொரு பெரிய அறிவாளி இருப்பார் இப்படியே இவரை விட பெரிய அறிவாளி இவரை விட இவரை விட இவரை விட என்று சொல்லிக்கொண்டே போனால் கடைசியாக போய் நிற்கும் அல்லாஹ் போய் நிற்கும் அல்லாஹ் தான் எல்லாவற்றை விட எல்லாவரை விட பெரிய அறிவாளி அவன் தான் அலீம் ஒவ்வொரு அறிவுடையவருக்கும் மேலே ஒரு அறிவாளி இருக்கின்றான் என்பது பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படக்கூடிய வாசகமாகவும் அல்லாஹுக்கு சொல்லப்படக்கூடிய கருத்தாகவும் அமைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகிறார் அதிரடி இபு அப்பாஸ்லி அல்லா தாலும் அவர்கள் ஒரு நாள் இது மாதிரி ஒரு பயான் செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க அவங்களுடைய பயானை பார்த்து சுபஹல்லா என்ன கருத்து சொல்றார் என்ன அற்புதமாக அப்ப இப் அப்பா சுலி அல்லாத்தாலும் சொன்னார்கள் இந்த ஆயத்தை சொன்னார் ஆச்சரியப்படுறீங்க ஒவ்வொரு அறிவா நான் அறிவாளி என்பதாக நீங்கள் நினைத்தீர்களானால் என்னை விட ஒரு பெரிய அறிவாளி உலகத்தில் இருப்பார் இப்படியே சொல்லி கடைசியா பிசமா குல்தா அல்லாஹு அலீம் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹுதான் அலீம் என்பவன் மிகப்பெரிய அறிவாளி அவன் எல்லா அறிவாளியை விட மிகப்பெரிய மிகச்சிறந்த மிக மேலான அறிவாளி என்றும் ஹெசரத் இம்னா பாசுலி அல்லா தாலும் சொல்லி காட்டினார்கள் என்று விளக்கப்படுகின்றனர் இதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒருவிதமான அறிவை அல்லாஹால கொடுத்திருப்பான் அந்த வகையிலே அவர் சிறந்தவர் இன்னொருவர் இருப்பார் இவருக்கு கொடுத்த அறிவு அவருக்கு இருக்காது அவருக்கு வேறொரு வகையிலே அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அறிவை கவனித்து அவர் சிறந்தவர் இன்னொருவருக்கு பார்த்தா இன்னொரு வகையிலே அறிவு கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் அதிலே சிறந்தவர் அப்படின்னு இப்படியே பார்த்தா எல்லா அறிவையும் ஒன்றாக சேர்த்துக் கொண்ட ஒரு மனிதர் யாரும் கிடையாது அது அல்லா ஒருவன் தான் என்பதாகவும் இங்கே விளக்கத் தரப்படுகின்றது முசாலி இஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார்கள்